அறிவோம் இந்த வகுப்பில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முகவரையாக சில கருத்துக்களும் கீதையினுடைய முதல் அத்தியாயத்தின் சாரத்தையும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பகவத்கீதை அப்படிங்கிறது எல்லாருக்கு நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஏதோ சினிமா படங்கள் அந்த போட்டி சாட்சி சொல்லும் போது காய்ப்பாங்கவே பார்த்துருப்பாங்க கிறிஸ்டே கூட பார்த்துட்டு கூட மாட்டாங்க பொதுவாக சாட்சி சொல்லும் போது கீதை குறித்து சாட்சி சொல்ல சொல்லுவாங்க பொதுவாக பகவத்கீதை நம்மளுடைய மதத்தினுடைய ஒரு நிறுவயம் போல இதில் நிறைய பிரயோஜனம் இருக்கு பகவத்கீதையை படிச்சா எங்கே பிசினஸை விட்டுருவோம் தொழிலை விட்டுருவான் சாமியாரை போயிடுவோம் குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரணம் சொல்கிற பழக்கம் உண்டு இந்த வயசுல கீதை கேட்கணும் கீதையை சொன்னவனு பெரிய குடும்பஸ்தர் கிருஷ்ண கேட்டவனு அர்ஜுனனு பெரிய குடும்பஸ்தர் பல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கு பிறகு பண்ணாங்க அதனால் கீதை வந்து நாம் என்ன செய்கிறோமோ என்ன தொழில் செய்கிறோமோ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை சிறப்பாக நல்லா செய்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு நூல் பிறகு தத்துவத்தையும் விழா கிலோ அதனால் அந்த பகவத்கீதை மிக மிக பிரயோஜனமான ஒன்று இதனுடைய பலன்கள் இதில் என்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம குபன்யாசத்தில் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீதையில் என்ன இருக்குது இந்த கீதையை படிக்கிறதுனால என்ன பழம் இதை ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம் கீதையில் என்ன விஷயம் இருக்குது இதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் முதன் கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை ஆட்சி செஞ்சாங்களே இங்கிலாந்தில் பிரிட்டிஷில் அவங்க அந்த கம்பெனியில் மொழிபெயர்க்கும் போது வாரன் கேஸ்டிங் அப்படிங்கிறவர் அந்த ஒரு முகவர் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார்னா ஒரு காலத்தில் இங்கிலாந்து இந்தியாவை இழக்க நேரிடலாம் அப்படின் ஆட்சியில் இருக்கணும் ஆனால் கீதையை இங்கிலாந்து எப்பொழுதும் பின்பற்றினார் என்றும் மேன்மையிற்று விளங்கும் எழுதியிருக்கார் முகவரி வாரன் கெஸ்டிங் எழுதியிருக்கார் நாம சொல்லலை நம்ம இந்தியாவின் உடைய ஆட்சி தலைவராக இருந்தவரு வாரங்கேஸ்ட் அவர் முகவரத்தை எழுதியிருக்காரு அப்ப அவரே எவ்வளவு புரிஞ்சு எழுதியிருக்காரு பாருங்க இங்கிலாந்து மக்கள் இந்த கீதையை விடாம இருந்தா இங்கிலாந்து என்னைக்குமே மேன்மையவும் சொல்லியிருக்கிறார் அவ்வளவு உயர்ந்தது இந்த பகவத்கீதை இந்த கீதைய படிக்கிறதுனால இப்பயும் சொன்ன நாம செய்யற விஷயங்களை நல்லா செய்வோம் முதல்ல சென்னையில் ஒருத்தர் க்ளாஸ் வர ஆரம்பித்தேன் ரெகுலராக ஓம்கார்ட் குடும்ப ராணுவ சாமி வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் நாள் க்ளாஸ்லாம் கேட்டார் கொஞ்ச நாள் கழித்து அவங்க மிஸ்ஸையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் வந்த உடனே அந்த அம்மா கேட்டுச்சு சாமி உங்கள் வீத கிளாஸில் வராது என்ன தான் வந்தாலும் என்னை திட்டுறது என்று பாட்டில்லையே சொன்னாங்க வெளியே திட்டிக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் அதனால என்ன பிரயோஜனம் தூச்சுக்கிட்டேன் சாமிக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது நம்ம கீதையை எடுத்து இப்படி ஒரு கெட்ட பேரா ஏன் திட்டதன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே அவர் சொன்னார் சாமி நான் எப்படி திட்டினேன்னு கேளுங்க கீதை வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி திட்டினேன் இப்ப எப்படி திட்டுன்னு கேளுங்க ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா ரொம்ப மோசமாக திட்டினேன் இப்போ மரியாதையாட்டு பேசாங்க அது உண்மையால் கேளுங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்க அப்பா பரவாயில்ல நம்ம கீதை எடுத்தது கொஞ்சமா பிரேல இருக்கும் விசாரம் அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்ற நிச்சயம் வாழ்க்கையும் இருக்கும் கீதைக்குள்ள நுழைஞ்சு தைக்கினாலே மாற்றம் இருக்கும் இன்னொரு ஒரு கதை இருக்கு அதாவது ஒரு மாணவன் ஒரு திருடன் ஒரு திருடன் வந்து ஒரு ராஜ்யத்தில் திருட திருட போகும் பொழுது அங்க ராஜாவும் ராணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் எதோ அந்த முடிச்சுட்டு இருக்காங்க திருட முடியாதுன்னு சொல்லி ஓரமாக இருந்து கேட்குறான் அவங்க என்ன சொல்றாங்க அந்த ராஜ்யத்துக்கே ஒரே ஒரு பெண் வாரிசு மகள் அவளுக்கு இன்னும் ஓராண்டு பிரிச்சு திருமணம் முடிக்கணும் நல்ல ராஜாவை பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு அந்த ராணி சொல்றோம் ராஜா சொல்றாரு இல்லை ராஜா எத்தனையோ பேர் கிடப்பாங்க ராஜ்யமெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரே பொண்ணு நம்மளுக்கு இந்த ராஜ்யம் இருக்கு நல்ல குணவானா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எங்கே பார்க்கறனோன்னா நம்மளுடைய ராஜ்யத்துக்கு எல்லையில் ஒரு ஆசிரம் இருக்கு அங்கே ஒரு சாமி இருக்காரு ரொம்ப பெரியவர் பெரிய மகான் அவர் நிறைய அவங்க வந்து படிச்சுட்டு மாணவர்கள்லாம் போகிறாங்க கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகிறாங்க அப்படி இருக்க இளைஞர்களில் அதில் சில பேர் துறவியாகிடுறாங்க சில பேர் சன்னியாசம் நல்ல ஒரு மாணவனாக பார்த்து சாமியில் கட்டு அதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சாமி அந்த ராஜா சொல்ற சரின்ன்றாங்க இவனுக்கு உடனே மைண்ட் ஓடுது எதுக்கடா நம்ம போய் திருடம்னா அங்க போய் சேர்ந்து எப்படியாவது ஏமாத்தி நல்லவனா நடிச்சு இந்த ராணிய கல்யாணம் முடிச்சுட்டு ராஜ்ஜியமே கிடைச்சினுமே அப்படின்னு நினைக்கிறான் ராஜ்யம் கிடைச்சதுன்னு நினைச்சு திருடாமே போயிடலாம் போய் அங்கே எப்படி சேர்றது என்ன பண்றது எப்படி நடிக்கணும் என்னென்ன கேட்பாங்கன்னா கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு பயபக்தியோட போய் அங்க போய் நமஸ்காரம் தண்ணி அந்த போய் சேர்றான் சேர்ந்து கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னா பார்க்குறான் நல்லா நடிக்கணுமே ஏன்னா போய்யாக நடிச்சா கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல அதுக்காக சின்சியராக ஜபம் பண்ணுறான் சின்சியராக பூஜை பண்ணுறான் சின்சியராக இந்த கீதையெல்லாம் படிக்கிறான் எல்லாம் படிக்கிறான் அவர் சொல்லித்தரதான் படிக்கிறான் படித்து ஒரு வருஷம் ஆகுது அவங்க வர்றாங்க இருக்க மாணவர்கள் இவன் ரொம்ப பெஸ்ட்டாக யாருக்கு அந்த குருவுக்கு யாரு திருட அவர் வந்து கேட்டாராம் ஏன்னா கேட்டாராம் ஒரு நல்ல மாணவனாக பே இருக்கிறதுல நல்ல மனைவி அமைந்தேன் திருடனை காமிக்கிறார் அந்த குரு அப்போ நீ வந்து என்னுடைய மகளை திருமணம் முடிச்சுட்ட அந்த ராஜ்ய காவு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் இலையேசா ஒரு துணி சிரிச்சிட்டு நான் ஒரு திருடேன் அப்படின்னு அந்த திருட உங்கள் மகளை திருமணம் இங்கே வந்து சேர்ந்தாங்க உங்கள் வீட்டு திருட வந்து அனுமனைக்கு இப்படி நடந்தது ஆனால் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு இந்த சிந்தனையே மாறிப்பிடுச்சு எனக்கு அவ்வளோ அந்த சுகமெல்லாம் வேணாம் ராஜ்ய சுகமெல்லாம் வேணாம் நான் இங்கே இருப்பேன் இன்னும் சாதாரணமாக போய் குடும்பம் வளர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒரு திருடனவே இது நாட்டு இவ்வளோ நுழைஞ்ச உடலை அது மாதிரி இதுக்குள்ள புரிஞ்சு வர்றோமோ புரியாமல் வர்றோமோ கீதையை படித்தாலே ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனம் இருக்கும் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் சில பேருக்கு ஏதோ தத்துவம் சொல்லும் போனால் தூக்கம் ஒரு இடங்களும் ஆரம்பத்தில் விட்டு இருந்துட்டு ஒரு விஷயம் நானே கிரகஸ்த வாக்கிலிருந்து வந்தவன் நாஷ்டிகளா இருந்து வந்தவன் ஃபஸ்ட் படித்த புக்கு ஏடை பேருடைய ஒரு பதினெட்டு பக்கம் படித்தேன் படித்தவுடன் அனைத்து பழைய பழக்க கெட்ட பழக்கங்கள்லாம் அப்படியே படம் என்னுடைய அனுபவம் அப்படி இந்த டிஎன்ஏரோட பெரிய மகத்துவம் இருக்கு நாம நல்லா இதை புரிஞ்சு படித்தாலும் சரி புரியாமல் படிக்காலும் சரி உள்ள நுழைஞ்சிட்டோம்னாலே நல்லா பிரயோஜனம் இருக்கு அதனால இதை பத்தி விளக்கமெல்லாம் நான் சொல்றேன் சுருக்கமா சில விஷயம் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு வேதத்துக்கு மிக அடிப்படையான ஒரு நூல் உபனிஷதங்கள் அதாவது வேதங்கள் தான் எருக்வேதம் யஜூர்வேதம் சாம வேதம் அதரவன வேதம் நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்கள்ல சாரத்தை எழுனதுதான் அதனுடைய கருத்துக்களை விளக்கி எழுந்ததுதான் இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் திருக்குறள் கூட அடிப்படையா வச்சுட்டே எழுதியிருக்கு திருக்குறளுடைய தேசிக் கருத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்தினுடைய கருத்துக்கள் தான் இருக்கு சுவாமி கூட குரலும் கீதையும் பேசிருக்க இப்படி வேதத்தை மையமாக வைப்பா நிறைய கிரந்தங்கள்லாம் வந்திருக்கு அப்படி எழுதப்பட்டது ராமாயண மகாபாரதம் எத்தனையோ நூல்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஹரிதா சினிமா படம் எத்தனையோ வருஷமா ஓடிச்சான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்னைக்கு யாராவது பார்த்து பார்க்க முடியும்போது உட்காந்து இன்னைக்கு ராமாயண மகாபாரதம் வீடு கோரம் டிவியில வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு பார்த்து படிச்சாங்க பாரதம் படிப்பாங்க ராமாயணம் படிப்பாங்க எல்லாம் படிச்சு விட்டுருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை வீடு தோறும் அது நாஸ்திய டிவிலே தான் மகர ஓடுது யாரும் நாஸ்தியத்தை பரப்புறாங்க அவங்க சேனல அதிகமாக ஓடி ராமாயண காலம் எப்பன்னா திரேதாயுதம் கோபர யுகம் எட்டு லட்சம் வருஷம் எட்டு லட்ச வருஷத்தின் கடைசியிலே மகாபாரதம் நடந்தது மகாபாரதம் நடந்து ஐயாயிரம் வருஷமே ஆகுது ராமாயண காலம் ஒருத்தர் சொல்றாரு எட்டு லட்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிற இன்னைக்கு இருக்கு எத்தனை கதைகள் வந்திருக்கு எத்தனை போயிருக்கு இதே வந்து ஐயாயிரம் வருஷத்துல எத்தனை ஹிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி கிபி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி ஹிஸ்டரியே தெரியல ஆனா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மகாபாரத கதை இன்னைக்குன்னு சொல்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் ராமன் பேரும் கிருஷ்ணன் பேரும் இல்லாத ஊரே ஏதாவது ரூபத்துல அவங்க பேர் இருக்கும் அந்த கதர் இங்க வந்து சர்ஜியின் மலை சதுரில் சொல்லுவாங்க அது அனுமார் தூக்கிட்டு இங்கே இருந்துச்சு கன்னியாமுல ஒரு மலையில சொல்லுவாங்க அந்த ராமருடைய கிருஷ்ணருடைய அனுமனுடையது கதையின் ஒவ்வொரு கிராமத்தையும் ஏன்னா இது இதயத்துக்குள்ள ஊறிப்போன ஒரு தத்துவ விஷயங்கள் இருக்கிறதுனால லட்சக்கணக்கான ஆண்டுகள் ராமாயணம் வந்துருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மகாபாரதம் வந்துருந்த மகாபாரதம் வேதம் இவற்றை பிழிந்து எடுத்த சாருத இந்த ககவர் இல்லை வேதங்கள் வந்து இருபதனாயிரம் மந்திரங்கள் படிக்க முடியாது இல்லை நம்மளால இருபதனாயிரம் மந்திரம் படிக்கவே முடியாது மகாபாரத் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் படிக்க முடியுமா ராமாயணப்படி ஒரு பெரிய இருக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையில முடியாதுங்கிறதுக்காக ஒரு எழுநூறு சுலோகங்களில் யாச பகவான் இந்த அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடலை சுருக்கமாக வேதத்தினுடைய கருத்துக்களை சாரமாக பிழிந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால இதை ஈஸியா படிக்க முடியும் இதையும் வகுப்பா நடத்தினா பல வருஷங்கள் நடத்துறாங்க இதையும் சாரத்தை பிழிஞ்சு ஒரு பதினெட்டு கிளாஸுக்குள்ள ஒரு ஒன்றரை மணி நேரத்துல ஒரு அத்தியாயனுடைய சாரத்தை சொல்லப்படும் இந்த அத்தியாயத்துல கருத்துக்கள் அவ்வளவு அதிகமா அதனால முகவரை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கங்க இப்படி ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்திலையும் சொல்லி பதினெட்டு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த பகவத்கீதி இன்னும் சுருக்கமா நம்ம முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யப்படும் அதனால முடிந்த அளவுக்கு எத்தனையோ வேலைகள் எத்தனையோ வேலை பொழுக்கள் டிவி பார்க்க டைம் கொடுக்குறோம் அங்கே போவாது டைம் கொடுக்குறோம் இங்கே போவது டைம் கொடுக்குறோம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் ஒரு நூலுக்கு டைம் கொடுக்குது ரொம்ப கம்மியான நேரம் கொடுத்தோம்னு சொன்னா இங்க மட்டும் இங்கே வரணும்னு இல்லை ஒரு அரை மணி நேரம் பத்து மணி நேரம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது குஷ்ஷன் முறை படிக்கலாம் நாமடா அவ்வளவு புரியாது அதனுடைய புண்ணியம் உபன்யாசம் கேட்கறதுக்கு பாக்கி அந்த படிக்கிற புண்ணியம் அப்படி கேட்டோம்னு சொன்னால் நாம் எல்லாரும் பயன்பெற முடியுது பகவான் கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம் கம்சலை கொள்வது சில கயவர்களை அழிப்பது தர்மத்தை நிலைநாற்றுவதுன்னு பொதுவாக சொல்லுவோம் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான நோக்கமே கீதையை சொல்வது அந்த கீதை வந்து எல்லாருக்கும் பயன்படுவதற்காகத்தான் அந்த அவதாரமே எடுத்தாராம் அதோடைய அவதாரம் பூர்த்தியாகவே அந்த பகவத்கீத தெய்வம் அப்படி ஒரு கருத்து இப்போ நாம் படிக்கிற வேதங்கள் சாஸ்திரங்கள் மகாபாரதம் ராமாயணம் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே சாஸ்திரம்னு ஒரு வார்த்தையில் சொன்னோம் சாஸ்திரம் சொன்னாலே நம்மை கஷ்டங்களிலிருந்து நீக்குவது காப்பாற்றுவது சாஸ்திரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சாதனா திராயதே விதி சாஸ்திரம் நம்மை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றுவது சாஸ்திரம் கிராமங்கள்ல சொல்லுவாங்க அந்த காலத்துல பற்றிதான் சாஸ்திரத்துக்கு பண்ணும் ஒரு சாஸ்திரத்துக்கு பண்ணும் சாஸ்திரத்துக்கு பண்ணும் ஏன்னா சாஸ்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் அதை செஞ்சா அவனை காப்பாற்றும் அப்படி ஒரு பழக்கமே இருக்கு இது எல்லாமே சாஸ்திரங்கள் சொல்லப்படும் பிறகு ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கீதைன்னா பாடலும் அர்த்தம் பாடப்பெற்றதும் அர்த்தம் ஹலோ கேட்கலையா சொல்ற பாடப் பெற்றது ஸ்ரீமத் பகவத்கீதைனா பகவானால் பாடப் பெற்றது அந்த கலைப்புக்கு அர்த்தம் பகவானால் பாடப்பெற்றது இந்த நூல் பகவத்கீதை கீதா அப்படின்னாலே பாடல்னு அர்த்தம் பகவானால் பாடப்பெற்ற ஒரு நூல் இந்த கீதைக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜெயஹன்னு சொல்லி முதல்ல ஜெயகன்னு ஒரு பேர் இருந்துச்சாங்க ஜெயகன்ன வெற்றி நட்பம் வெற்றியை தருவது பகவத்கீதை வெற்றியை தருவது வாழ்வில் வெற்றியை தருவது கீதையை படித்து முடிச்சுட்டு கீதை உபதேசம் முடிஞ்ச பிறந்த போர ஆரம்பிக்கிறாங்க ஜெயிக்கிறது யாரு அர்ஜுனம்தான் அதனால கீதையை படிச்சுட்டு போனால் எல்லாம் வெற்றி கிடைக்கும் இந்த நூலுக்கே ஜெயக அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஜெயக அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் மகாபாரதத்தின் மத்தியில் அமைந்துள்ளது பீஷ்ம இருக்குது மகாபாரதத்தின் மத்தியில் ஓம் பாத்தாய பிரதிபோதிதாம் அதில் பார்த்தீங்கன்னா சரி நாராயணேன ஸ்வயம் வியாசேன கருதிதாம் புராணே அதில் மத்தியே மகாபாரதம்னு வரும் மத்தியே மகாபாரதம் ஓம் பாத்தாய அப்படிங்கிற அந்த முதல் சுலோகத்துலேயே இருக்கு இந்த மகாபாரதமே பார்த்தீங்கன்னா அனைத்து மனித உணர்வுகள் மனித தர்மங்கள் மனித சித்திரங்கள் எல்லாம் படைக்க பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் இன்னைக்கு சினிமாவை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கதை பா பாருனா அதில் மகாபாரதத்தில் அந்த கதை பாத்திரம் இருக்கு ஏதாவது ஒரு பா சிறுகதைகள்லாம் நிறையா இருக்குது மகாபாரதத்தில் குரு பக்திக்கு ஏகதெய்வன் தானத்துக்கு கர்ணன் என்னதான் கெட்ட பணம் இருந்தாலும் தானம் நிறையா பணம் அந்த நல்லவன் அய்வாங்க சில நேரத்தில் கர்ணன் நாங்கள் நிறையா கெட்டதும் செய்கிறோம் ஆனால் அதெல்லாம் மறைக்கடிக்கப்படுதுன்னா தானம் அவ்வளோ முக்கியமாக தானத்தில் ரொம்ப தானம் பண்ணுறான் அதுக்கு ஒரு பாத்திரம் கர்ணன் இப்படி பார்த்தீங்கன்னா வில்லுக்கு விஜயன் தர்மனுடைய பாத்திரம் பாருங்கள் தர்மமே தவறாக ஒருத்தர் கூட சூதாடப்படுறார் ஆச்சரியமாக இருக்கு சூதாடத்தில் இருந்து இருப்பது எல்லாம் பார்த்தா பொய்யெல்லாம் சொல்ல நம்ம படத்தில் ஹீரோ காமிச்சாங்கன்னா அவர் கெட்டதே பண்ண மாட்டார் இங்கே அப்படி இல்லை யார் எப்படி இருந்தாங்களோ அப்படி காமிச்சிருக்கு மகாபாரத உண்மை இதிகாசம்னாலே இது இப்படி நடந்ததுன்னு நடத்த வார்த்தைக்கு அப்படி மகாபாரதம் வந்து அனைத்து விதமான பாத்திரங்கள் தர்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதன் மத்தியில் அமைக்கப்பட்டது இந்த பகவத்கீதை என்ற பீஷ்ம பருவத்தில் வருது பிறகு இந்த மகாபாரதமே ஐந்தாவது வேதம் என்று சொல்லப்படுகிறது நாலு வேதம் இருக்குது ரிக் வேதம் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம்னு சொல்லி ஒரு சுலோகமே இருக்குது பஞ்சமோ வேதம்னு சொல்லி மகாபாரதத்தை சொல்கிறாங்க ஐந்தாவது வேதம் மகாபாரதம் அந்த சுலோகத்தில் இன்னொரு வார்த்தை வருது சுவை எத்தனை இருக்குது ஆறு சுவை இருக்கு ஏழாவது ஒரு சுவை இருக்கான் நல்ல புத்திரன் இருந்தான் நல்ல உயர்ந்த நிலையில் பண்புள்ள நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற ஒரு புத்திரன் இருந்தால் அது ஏழாவது ஒரு சுவையா ஒரு வேடிக்கையே என்னன்னு சொல்கிறாங்க கிரகம் எத்தனை கிரகம் இருக்கு ஒன்பது கிரகம் ஏதாவது பிரச்சனை நவகிரகம் சரியில்லை கிரகம் சரியில்லை போறேன் பத்தாவது ஒரு கிரகமா மருமகனம் அது சுலோகத்துல சொல்லி இருக்கு வேடிக்க ஏன்னா மகன் என்ன பண்ணாலும் கேட்கலாம் மருமகன் என்ன பண்ண கேட்க முடியாது ஏன்னா மகன் கே அவர் ஏன் பண்ணீங்கன்னு கேட்க முடியாது அது சுலோகத்தில் நான் சொல்லல வேடிக்கை சொல்றாரு அஞ்சாவது வேதம் மகாபாரதம் ஏழாவது சுவை புத்திரன் நல்ல புத்திரன் பத்தாவது கிரகம் அருமகன்னு சொல்லப்பட்டது அப்படி ஐந்து வேதத்தில் நாலு வேதத்தில் ஐந்தாவது வேதமாக சேர்க்கப்பட்டிருக்கு நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறை கீதை படித்தே நல்ல மனப்போக்குவம் கடைந்து கீ சுதந்திரத்தில் வினோபாஜி இருக்காரு அவர் வந்து ஜெயிலில் கீதை ஃபுல்லாக பண்ணியிருக்கார் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கிராமந்தோறும் கீதை பேருகள் பிரச்சார பண்ற இன்றைக்கு சர்வதோதய இலக்கிய பண்ணையில் இருந்து அந்த புக்கு கீதை பேருரைகள்னு அவர் பேசுனதெல்லாம் உரைநடைய வழியுள்ள அந்த சுலோகமே இல்லாமல் இருக்கும் இந்த கீதையில் மட்டும் இரநூறு ஸ்லோகம் இருக்கு இதில் முதல்ல ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் திருதுராஷ்டன்னு சொல்கிறான் திருதுராஷ்டன் ஒரே ஒரு சுலோகம்னு சொல்கிறான் பிறகு சஞ்சயன் திருதுராஷ்டிரை தேரோட்டி அவன் முப்பத்தி ஸ்லோகங்கள் சொல்கிறான் அர்ஜுனன் எண்பத்தாறு சுலோகங்கள் சொல்கிறான் கேள்வி கேட்கறது பகவானை வர்ணிக்கிறது அப்படிலாம் வரணும் பகவான் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த கீதை வந்து போர்க்களத்தின் மத்தியில் நடந்தது மகாபாரதத்தின் மத்தியில் இருக்கிற மாதிரி போர்க்களத்தின் மத்தியில் நடந்தது ஒரு உபதேசம் நடக்கிற அந்த ஆசிரமத்தில் நடக்கலாம் ஒரு ஆழ மரத்துக்களை நடக்கலாம் போர்க்களத்தில் உபதேசம் நடக்க முடியுமா ஆச்சரியமாக இருக்குது அந்த காலம் போர் தர்மங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த ஆரம்பிக்கிறது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க தர்மன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா போருக்கு முன்னாடி நேராக எதிரி படைக்கு போகிறான் வில்லியும் அம்மையும் போய் பீஷ்மருக்காலே திரோணம் ஆச்சு நாங்கள் ஜெயிக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறான் அவர் எதிர்ப்படையில் வைப்பாங்க நீங்கள் நல்லா ஜெயிப்பைன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு எப்படி இருக்கு பீஷ்மரும் துரோணர் இருக்காங்க தாத்தா இவரு குரு நேரம் வில்லியா அம்மையும் போட்டு போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க சாஸ்டாலம் அங்கே போய் இவன் என்ன நினைக்கிறான்னு தெரிய வந்து ஏதோ சந்தை பேனாகரிசி வர்றான் போல இருக்கு நினைக்கிறான் வெற்றியரை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறான் அப்படி ஒரு தர்மமான முறையில் ஆரம்பிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கான் அது மட்டும் இல்லை இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு சுலோகம் சொல்றதுக்கு பார்த்தா ஒரு ரெண்டு கூட ஆகாது வேகமாக சொன்னோம்னா அங்க என்ன சொல்றாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நடந்தது அதை வியாச விரிவாக இருக்கான்னு ஒரு கணக்கு உண்டு அதனால போர்க்களத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொல் ஏன்னா போர்க்காலத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ற பழக்கம் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மகாபாரத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியான செலவம்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணிட்டு நடக்கிறது மாதிரி மதுசூதன சரஸ்வதி எழுதிருக்கார அதையும் கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம் பொதுவா கீரைகளை என்ன சொல்லி இருக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கலாம் முதல் ஆறு அத்தியாயம் இரண்டாவது ஆறு அத்தியாயம் மூணாவது ஆறு அத்தியாயம் பிரிக்கலாம் பிரிச்சம் சொன்னால் முதல் ஆறு அத்தியாயத்தில் ஆத்மா ஜீவன் நான் யார் அப்படிங்கிற கருத்து அதிகமாக சொல்லப்பட்டு எல்லா அத்தியாயத்திலையும் எல்லா விஷயம் வரும் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் ஆத்ம தத்துவம் ஜீவ தத்துவம் நம்மை பற்றிய விஷயம் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவதாக அந்த முதல் ஆறு அத்தியாயத்திலேயே மனிதனுடைய சுய முயற்சி எவ்வளவு முக்கியத்துவம் பிரயத்தனம் மனிதனுடைய சுயமுயற்சி எவ்வளவு தேவை அப்படிங்கிற கருத்து வெளியிடப்படுகிறது தன்னை பற்றி சொல்லுகிறது ஆத்மாவை பற்றி சொல்லுகிறது மனிதனுடைய சுயமுயற்சி கட்டாயம் நான் எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது முயற்சி பண்ணணுன்றது வலியுறுத்தப்படுது பிறகு அந்த முயற்சியை எப்படி செய்வது கர்மத்தை கர்மம்னா செயல் அந்த செயலை கர்மயோகமாக செய்ய வேண்டும் என்று கர்மயோக தத்துவம் காட்டப்படுகிறது மூணு விஷயம் முதல் மூணு ஆறு அத்தியாயத்தில் ஜீவ தத்துவம் நம்மை பற்றிய தத்துவம் இரண்டாவது மனிதனுடைய சுய முயற்சி மூணாவது கர்மயோகம் இது முதல் ஆறு அத்தியாயம் நம்மளை பற்றி சொல்லியாச்சுல அடுத்து யாரு கடவுள்னு ஒருத்தர் கர் அதனால ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஆறு கடவுள் தத்துவம் ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வரன் சிவன் மட்டும் அர்த்தம் கிடையாது கடவுளுக்கே ஈஸ்வரன் ஒரு பொருள் கடவுள் தத்துவம் சொல்லப்படுகிறது பிறகு சுயமுயற்சி அங்கே பார்த்தோம் சுயமுயற்சி இருந்தால் மட்டும் போதாது கடவுளுடைய அனுகிரகமும் தேவை என்னதான் முயற்சி பண்ணாலும் கடவுள் அனுகிரகமும் நம்மளுக்கு கட்டாயம் தேவை அப்படிங்கிறதுக்காக கடவுளினுடைய அனுகிரகத்தை பற்றியும் சொல்லுகிறது இரண்டாவது ஆறு பிறகு அங்கே கர்மயோகம் சொன்னார் எதுக்கு நாம சுயமுயற்சியோடு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் சொல்லும்போது நம்மளுடைய சுயமுயற்சியை சொல்லி அதுக்கு செயல்படுறது எப்படின்னு கர்மயோகம் சொன்னார் இங்கே இறைவனை பற்றி சொல்லி இறைவனுடைய அனுகிரகத்தை பற்றி சொல்லி அந்த இறைவனுடைய அனுகிரகத்திற்காக பக்தி யோகம் சொல்லப்பட்டது முதல்ல கர்மயோகம் ரெண்டாவது பக்தி யோகம் முதல்ல சுயமுயற்சி ரெண்டாவது இறைவனுடைய அனுகிரகம் முதல்ல ஆத்ம தத்துவம் ரெண்டாவது இறை தத்துவம் புரியுதா முதல் ஆறு ரெண்டாவது ஆறு பிறகு மூணாவது ஆறில் இந்த கடவுளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் கடவுளை பற்றி சொல்லியாச்சு என்னை பற்றி சொல்லியாச்சு ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லப்படுகிறது புரிஞ்சுக்கிறணும் எல்லா அத்தியாயத்திலும் எல்லா விஷயம் வருது இதில் ஆறு அதிகமாக இருக்குது இது இருந்தாரு இது அதிகமாக இருக்கு அடுத்த ஆறு அது அதிகமாக இருக்கு ஜீ பிரியம் சொல்லப்படுகிறது பிறகு சுயமுயற்சியுடன் இறை வடிவ இறைவனை அனுகிரகத்துடன் நல்ல பண்புகளை பெற வேண்டும் என்று நல்ல பண்புகளை பற்றி நிறையா சொல்லுது தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் பதினாறு அத்தியாயமே இருக்கு அது கிடையாது விபாக யோகம் சத்தோ குணம் ரஜோகுணம் தமோ குணம்லாம் இருக்கு இதை பற்றி அதிகமாக சொல்வது அந்த மூன்றாவது அத்தியாயம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் பிறகு என்னது குணங்களை பற்றி சொல்லி பிறகு என்ன சொல்றாரு சொன்னா அதற்கு தேவை கடைசி இறுதியா ஞான யோகம் சொல்லப்படுகிறது இந்த ஜீவப்புறம ஐக்கியத்திற்கு தகுதி நற்குணங்கள் வேண்டும் அதை புரிந்து கொள்ள நற்குணங்களுடன் ஞான யோகத்தை செய்தால் இந்த ஜீவப்பிரம ஐக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்ப முதல் மூன்று முதல் ஆறு சுயமுயற்சி ரெண்டாவது ஆறு கடவுள் அனுகிரகம் மூன்றாவது ஆறு நற்பண்புகள் பிறகு முதல் ஆறு தன்னை பற்றி சொல்லும் ரெண்டாவது ஆறு இறைவனை பற்றி சொல்லும் மூணாவது ஆறு ஜீவப்புறம் ஐக்கியத்தை பற்றி சொல்லும் முதல் ஆறில் வந்து கர்மயோகம் ரெண்டாவது ஆறுல பக்தி யோகம் மூணாவது ஆறுல ஞான யோகம் சுயமுயற்சியுடன் கர்மயோகத்தை செய்து தன்னை அறிந்து பிறகு இறைவன் அனுகிரகத்துடன் பக்தி யோகம் செய்து இறை தத்துவத்தை உணர்ந்து நற்பண்புகளை பெற்று தீய பண்புகளை அகற்றி ஞான யோகத்தின் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணர வேண்டும் இதுதான் கீத டோட்டல் பதினெட்டு அத்தியாயத்தில் இதை சொல்லப்பட்டிருக்கு தர்ம ஞானநெறி இரண்டும் புகட்டப்பட்டிருக்கு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது செயலாற்றம் திறன் பற்றி சொல்லுது பக்தி பற்றி சொல்லுது தியானம் எப்படி செய்ய வேண்டும் சொல்லுது தவம் எப்படி செய்ய வேண்டும் சொல்லுது நல்ல பண்பு எப்படி அடைய வேண்டும் தீய பண்பிலிருந்து எப்படி விலக வேண்டும் எட்டாவது கே நக்ஷப் பிரமயோகம் மரண தத்துவம் மரணம் என்றால் என்ன மரணத்திற்கு பிறகு என்ன என்ற கருத்துக்கள் எல்லாம் பிறகு குணங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இந்த கீதையில் சொல்லப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் துன்பமில்லா வாழ்வு வாழ்வது எப்படி அப்படிங்கறதற்கு சொல்லப்படுகிறது இந்த கீழையினுடைய பலன் என்னன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பலன் இருக்கு முக்கிய பலன் அவாங்கர பலன் சொல்கிறோம் அதாவது உதாரணம் சொன்னா புரியும் இப்ப நம்ம வந்து ஒரு கடலை பொறுப்போ எல்லோ கொண்டு போய் மிஷின்ல ஆட்ட போறோம் அதுல முக்கியமான எதுக்கு ஆட்ட போறோம் எண்ணெய் வேணும் ஆட்ட போறோம் என்னைக்கு தானே ஆட்ட போறோம் அது என்ன மட்டுமா கிடைக்குது சைடு ஒன்று கிடைக்குது என்ன கிடைக்குது ஒன்றா கிடைக்குது அதுவும் பிரயோஜனப்படும் முக்கிய பலன் என்ன சைடு உன்னா ஒரு கடையில் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தந்தை வாங்கினா ஒரு கிராம் வெள்ளி பிரி பார்க்குறோம்ல நாலு சட்டை வாங்கினா ஒரு சட்டை பிரி அது மாதிரி இந்த பகவத்கீதையில் முக்கியமான பலன் ஒன்று இருக்குது ரெண்டாவது அடிஷனலாக ஒரு சைடு பலன் அவாந்தர பலன் சொல்லுவாங்க முக்கிய பலன் அவாந்தர பலன் ரெண்டு இருக்கு அதாவது இதை புரிஞ்சு படித்தோம்னு சொன்னால் நல்லா புரிஞ்சு படித்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் தத்துவத்தையும் புரிஞ்சு தன்னுடைய உண்மை சுரூபத்தை புரிஞ்சு ஆனந்தமாக நிறைவோடு வாழலாம் இது முக்கிய சரி இதவே பண்ணிக்கிட்டு இருந்தால் சாப்பிட அடிப்படை தேவைகள் வேண்டாமா அவந்தர அவருடைய அடிப்படை தேவைகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் வரி செய்து விடுவார் முக்கிய பலன் ஞானம் தத்துவம் வாழ்க்கை முறையெல்லாம் கிடைக்கும் அவாந்திர பலனாக அவருடைய அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகும் ஒன்றுமே புரியலை எனக்கு தகுதியெல்லாம் இல்லை என்னத்தையே வாசிக்கிறேன் நீங்கள் சொல்றது காதில் விழுகுது கேட்டுக்கிறேன் இந்த சுலோகமெல்லாம் காதில் விழுகுது அவ்வளவுதான்னு சொன்னால் சிட்ட சுத்தி கிடைக்கும் முக்கிய பலனாக தூய்மை ஆகும் இந்த கீதையை பின்னாடி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ தகுதி கிடைக்கும் இதை சும்மா படித்தோம்னா பிறகு இந்த அவாந்தர பலன் இருக்கே அதுவும் கிடைக்கும் அவனுடைய வாழ்க்கை தேவைகளும் பூர்த்தியாகும் கீதை பலன் உழைஞ்சாலே மாற்றம்னு சொன்னேன் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் சொல்லி ராமகிருஷ்ணர் அழகாகவும் சொல்வேன் இந்த சாமியாரை பற்றி சொல்லி பொழுதுனு சொல்வேன் உடனே திருட்டு ஓன் நானே விரட்டுனாங்களாம் ஒரு மரத்தடியில் நாடகத்தின் மேலிக்கார இந்த சாமியார் வேஷமெல்லாம் கழச்சி போட்டு போட்டு போயிடுறான் ரெண்டாம் மணிக்கு அவங்க தூரத்தில் அதுக்குள்ளே வேஷம் போட்டு அவர் தவம் பண்ணுற பேர் அப்படியே உப்பாண்டாக்கில் தப்பிக்கிறதுக்கு எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணியிருந்தோம் எல்லாம் நமஸ்காரம் பண்ண உடனே இவ்வளோ ஒரு புத்தி வந்துச்சான் இந்த தேசத்துக்கே இவ்வளோ மரியாதை கிடைக்குது உண்மையிலே சாமியார்கள் நல்ல மரியாதை கிடைக்குங்களன்ட்டு உண்மையிலே சாமியாராக போயிட்டாங்க அது மாதிரி ஏதோ இருக்குன்னு உள்ள நுழைவும் முடிஞ்சால் அற்புதம் இதனுடைய ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியும் இந்த பகவத்கீதையில் அதனால் இதுக்குள்ளே நுழைகிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் துக்கங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மட்டும்தான் துக்கம் எனக்கு மட்டும்தான் துக்கம் நினச்சிக்கிட்டு துக்கம் இல்லாத மனுஷனே கிடையாது அது பிரதமராக இருந்தாலும் சரி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக தோக்கும்போது துக்கம் இல்லாமல் இருப்பாரு அடுத்த எலெக்ஷனில் தோக்கும்போது அவருக்கு வர்ற வேதனையை நம்மளே அனுபவிச்சு பார்ப்பான் என்னென்னலாம் நடந்துச்சு இந்த முயல்கள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு எல்லாம் சிங்கம் புளி கரவையெல்லாம் நம்மளை அடித்து சாப்பிடுது நம்மளுக்கு நம்மளை நம்மளால அவங்களால மிரட்டி வாழ முடியலை பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறவனு போச்சான் எல்லாம் முயலும் சேர்ந்து கூழி ஒன்று சேர்ந்து போய் ஒரு கிணத்துல போய் எல்லாம் விழுந்து ஒரு குளத்தில் விழுந்து சாகலாம் ஒரு மரத்து மேலே ஏறி அப்படியே மொத்தம் அவங்களுண்டு போகும் இது வர்றதை பார்த்துட்டு தவளை எல்லாம் கரையிலிருந்து தவித்தவித குடிச்சுட்டான் முதல நினச்சிட்டு முயல் நினச்சிட்டான் நம்மளுக்கு பயப்பட அல்ல இருக்கே நாம தான் எல்லாருக்கும் பயப்படுறேன் நம்மளும் கொஞ்சம் பயத்து இருக்கு அது மாதிரி நல்லவளுக்கு வல்லவருக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் பேரை இருக்கட்டே செய்ய வாசல் தோறும் வேதனை இருக்குங்கிறார் பாட்டில் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி பாடு நிம்மதி நாடுங்கிறார் மயக்கமா கலக்கமா ஒரு பழைய பாட்டில் வாசல் தோறும் வேதனை இருக்கும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்போ துயரம் வருது என்ன பண்ணுறது நீக்க எல்லா முயற்சியும் பண்ணுறோம் முடியல சில துயரங்கள் மரணம் போன்ற சில துயரங்கள் நீக்க முடியாது மரணத்தில் எங்களுக்கு நீக்கமையா அந்தரிச்சியெல்லாம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழல்களில் ஒன்று துயரத்தை நீக்குவதற்கு வேண்டிய சக்தியை தரும் நீக்க முடியவில்லை என்றால் அதை தாங்கும் சக்தியை தரும் மழையளிப்பாட்ட முடியாது நாம நினையாமல் கொடையை பிடிக்கலாம் காட்டில் இருக்கக்கூடிய முள்ளுகளெலாம் அகற்ற முடியாது செருப்பு நம்ம போட்டு நடக்கலாம் ரோட்டில் இருக்க சூட்டை அகற்ற முடியாது சில நேரம் சூட்டியை அகற்றோம் இந்த கோயில் திருவிழாவில பார்த்தீங்கன்னா தனி டைங்கில் அப்படியே போட்டு போவாங்க நான் செருப்புலாம் நடந்து வருவாங்க ஆனால் போட்டு அந்த சூட்டை நாம் காப்பாற்றிக்கிறேன் நான் சூட்டில் அது மாதிரி வரக்கூடிய துயரங்களிலிருந்து நம்மை அதை முழுசால் நீக்க முடியாட்டாலும் பாதுகாப்பை தரும் இந்த கீதை தாங்கும் சக்தியை தரும் ஒன்று நீக்கிறதுக்கு முயற்சி முயற்சி செய்கிற சக்தியை இல்லாட்டி தாங்கிற சக்தியை கொடுக்கும் இந்த கீதையை படித்தால் வேற இன்னொன்னு சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா கீதையை படிச்சா இந்த உலக சோகங்கள்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் கிடையாது முறையா தர்மமா என் எந்த மடத்துலையா இந்த ஆசிரமங்கள் சாமிகள்லாம் நல்லா சாப்பிடாம ருசியா உங்கள்கிட்ட சாப்பிட மாட்டாங்களா எல்லாம் நல்லா வயசு சாப்பிட்றோம் எல்லாம் காரில் போறோம் எல்லாம் காரில் அது மாதிரி கிரகஸ்த வாழ்க்கையில் என்ன தர்மமோ அந்த சுழம் நல்லா அனுபவிக்க முடியும் தர்மமான சுழங்களை முறையாக நன்றாக அனுபவிக்க முடியும் ஆனால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் வந்தால் சக்கர நோய் வந்துருச்சு நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு பழையாச்சு இன்னொருத்தர் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நம்மளுக்கு என்ன ஆகுது நீயோ சாப்பிட முடியுது கவலை வராது நீதை படிச்சோ அப்ப கவலை வராது தாய் திருவோம் என் ஊரில் டெய்லர் பல்லு போச்சு கரும்பு விரும்பி சாப்பிடுவார் எப்படி சாப்பிட முடியும் யாராவது கை பொங்கல் அப்ப முன்னாடி கரும்பு சாப்பிட்டா போவது பட்டத்துல சாப்பிடாமே ஏன்னா சாறு குடிச்சவளவு டேஸ்ட் வேறு நின்று சாப்பிடல அப்ப நம்மளால ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியலைன்ற சூழ்நிலை வரும் அதை தாங்கும் சக்தியையும் தரும் ஒரு பெண்ணானவள் கீதையை முழுதாக படித்து நன்கு உணர்ந்தாள் மகளாக இருந்தால் நல்ல மகளாக இருப்பார் மருமகன் நல்ல மருமகள்ங்கிற பேர் முடியும் நல்ல மகள்ங்கிற பேர் முடியும் நல்ல சகோதரிங்கிற பேர் முடியும் நல்ல சினேகிங்கிற பேர் முடியும் நல்ல மாமியாருங்கிற பேர் முடியும் நல்ல நாத்தனாருங்கிற பேர் முடியும் நல்ல பாட்டிங்கிற பேர் முடியும் அந்தந்த ரோலை கரெக்டாக செய்வாங்க அதே ஒரு பையன் இருக்கான் நல்ல மகனாக இருக்க முடியும் நல்ல தந்தையாக இருக்க முடியும் நல்ல கணவனாக இருக்க முடியும் நல்ல சகோதரனாக இருக்க முடியும் நல்ல சினைகனாக இருக்க முடியும் நல்ல தாத்தாவாகவும் இருக்க முடியும் நல்ல குருவாகவும் இருக்க முடியும் நல்ல சிஷியனாகவும் இருக்க முடியும் கீதையை படித்தால் நன்கு புரிந்து நாம் எந்த ரோலில் இருக்கிறோமோ அந்த ரோலை கணக்கட்சி தான் இது கீதையினுடைய முக்கியமான படம் அப்போ ஒன்று சொன்னேன் ஒரு கணவர் வந்து கிளாஸ்க்கு வந்தது திட்டதை குறைச்சி திட்டனாக இருக்கு இன்னொரு அம்மா இதே மாதிரி கிளாஸ்க்கு ரெகுலராக வருவாங்க அந்த அம்மா வருவாங்க அங்கே வீட்டுக்காரர் இருந்தார் ஒரு அம்மா கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர்கள் அவரை திட்டுவாராம் அங்கே எதை வந்து அம்மா சாமியை சொல்லிக்கிட்டு இருக்கும் அவர் கிளாஸுக்கு வந்ததில்லை ஒரு அந்த அம்மா சொல்கிறத விட்டுருச்சு என்னம்மா கிளாஸ்க்கெல்லாம் முன்னாடியெல்லாம் உங்கள் வீட்டுக்கார வந்து திட்டுவார் திட்டுவார் இந்தியா அது கொஞ்சம் திட்டுறதே இல்லையா அப்படின்னு ஒரு சாமி கேட்டார் அவர் திட்டுறதை நிப்பாட்ட முடியுமா சாமி அவர் திட்டுவத நான் செயல் செஞ்சுட்டேன் உங்கள் கிளாஸுக்கு வந்ததுனால அதை வாங்கிட்டு அதை பொருட்படுத்துறதே இல்லை அதனால் அவர் இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா சொல்லி படைச்சிட்ட அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த கீதையை படித்தோம்னு சொன்னால் பிரயோஜனம் இருக்கு டிவி சீரியல்லாம் பார்க்குறோம் நான் அழுதுகிட்டே ரசிச்சு பார்க்குறோமா இல்லையா டிவி சீரியல்னாலே அழுகத ஆனால் அங்கே அழுதுகிட்டு பார்க்கறத பார்க்கிட்டு இங்கே என்ன பண்ணிடுவாங்க தெரியும் புயல் விட்டுருவாங்க என்ன அந்த சீன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்ணீர் ஊத்தம் உண்மையிலே அழுதுங்களா அழுதுறத ரசிச்சு அழுகிறீங்க சிரிக்கிற சீனை ரசிச்சு சிரிக்கிறீங்க சினிமாவில் சண்டை சீனா ரசிச்சு அப்படியே ஆகிய வருஷம் பார்ப்போம் எப்படி டிவியில் எல்லா சூழ்நிலையும் சிரிக்கும் போது சிரிக்கிறோம் அழுகும் போது அழுகுறோம் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி வாழ்க்கையை ரசிக்காரங்க துக்கம் வரும்போதும் கூட நம்மளுக்கு உண் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் அந்த துக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தமாக கஷ்டம் வரும் பொழுது கூட எப்படி அந்த டிவி சீரியல் உண்மையாக அந்த நேரம் அழுவோம் அவ்வளோவே விட்டுருவான் அந்த நேரம் வெளியே அழுவோம் பிரச்சனை வந்து துக்கப்படுவோம் கஷ்டப்படுவோம் ஒரே ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழலை எல்லாம் இந்த கீதை உருவாக்கி தரு சீரியலை பற்றி ஒரு ஜோக் சினிமா பிறகு நான் பார்த்துருக்கேன் வடிகள் ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருப்பான் ஒரு ரெண்டு பேரும் யாரோ மாடி வந்து விழுந்துட்டான்னு சொல்லி ஆட்டோவில் ஏறுவாங்க பார்த்துருக்கீங்களா இவன் பதச்சிட்டு ஓட்டிட்டு போவான் கடைசியாக பார்த்தா என்ன பதக்கம் பாருங்க ஏன் உழிச்சு சீரில் விழிச்சுட்டான ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்களா என்ன ஆச்சு அவ்வளவு பதக்கம் என்ன பார்த்தம் அது அது மாதிரி வெளியே எல்லா பதக்கம் அழுகிறது சிரிக்கிறது எல்லாம் இருக்கும் ஆள் மனசுல ஒரு அமைதி இருக்கும் அது சீக்கிரம் போய் அந்த கஷ்டமெல்லாம் நம்மளை விட்டு இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா இதெல்லாம் நம்மளால நீக்க முடியும் இது கீதையுடைய பலன் கீதையில மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கு அது ஜீவ தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ஈஸ்வர தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுக்குள்ள ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்குயற்சி சொல்லப்பட்டிருக்கு இறை தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கு பக்தி யோகம் சொல்லப்பட்டிருக்கு ஞான யோகம் சொல்லப்பட்டிருக்கு இது பதினெட்டு அத்தியாயங்களை வழங்குகிறது இதனுடைய பலன் இந்த உலகில் வாழும் பொழுதே நாம் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியோடு வாழலாம் அல்லது பிரச்சனையிலிருந்து எளிதாக விடுபட்டு வரலாம் இது கீதையில டோட்டலா பார்த்தீங்கன்னா இப்ப உள்ள போ முதல் அத்தியாயத்துள்ள போகலாம் டிவைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு பிரார்த்தனை இருக்கும் எல்லாருக்கும் எந்த ஒரு டெக்ஸ்ட் படித்தாலும் ஒரு பிரார்த்தனை இருக்கும் இங்கே தியான ஸ்லோகம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் சுலோகம் இப்போ படித்த பார்த்திங்களா அதில் முதல் சுலோகத்தில் பகவத்கீதையே வணங்குறார் பகவத்கீதைக்கு ஒரு நமஸ்காரம் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா கிளாஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணுன்றதுனால ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த மகாபாரதத்தையும் கீதையின் எழுதிய வியாச பகவானுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் முதல் சுலோகம் பகவத்திலேயே வணங்கிடுச்சு உன்ன போறோம் கீதைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி உன்னை படிக்க போறேன்பா இப்படிலாம் இருக்குன்ன வர்ணனை பண்ணி அப்படிப்பட்ட கீதை மகாபாரதத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அத்வய அமிர்தத்தை பொழியக்கூடியன்னு சொல்லி வணங்குகிறேன் பிறகு இதை இயற்றிய வியாச பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் ரெண்டாவது ஸ்லோகத்துல வியாசர் இயற்றினாலும் சொன்னது கண்ண அதனால பொதுவாக அதுல கண்ணனுக்கு அதிக நமஸ்காரம் இருக்கும் மூணாவது சுலோகத்துல பிரபண்ண பாரி சாதாய அப்படிங்கிற சுலோகத்துல பகவான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பிறகு நாலாவது சுலோகத்துல கிருஷ் கீதையினுடைய பெருமையை சொல்லியே கீதைக்கு நமஸ்காரம் சர்வோபனிஷதோ காவோங்கிறார் உபனிஷதங்கள் எல்லாம் பசு அதுல கிடக்குற பால் இருக்கு அப்படின்னா கீதைன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பெருமையை சொல்லி கீதைக்கு நமஸ்காரம் பிறகு அஞ்சிலையும் வசுதேவ சுதம் வசுதேவனுடைய மனிதனான கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் சொல்லி கண்ணனுக்கு நமஸ்காரம் பண்றார் பிறகு ஆறாவது சுலோகம் கண்ணனின் பெருமையை புகழ்ந்து நமஸ்காரம் செய்கிறார் கண்ணனுக்கு பொதுவாக கிருஷ்ணனுக்கு அதிக நமஸ்காரம் இருக்கும் ஏழாவது சுலோகத்தில் மகாபாரதத்தின் பெருமையை சொல்லி பெருமையை மட்டும் சொல்றாரு அது ஒரு நமஸ்காரம் எட்டு மூக்கம் கரோதி அதுவும் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அதாவது மலையை தாண்டச் செய்பவன் ஊமையை பேசச் செய்பவன் அப்படிப்பட்ட கண்ணனுக்கு நமஸ்காரங்கிறார் ஒன்பதாவது ஸ்லோகம் பரம்பொருள் தத்துவம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான இந்த கிருஷ்ணனுக்கும் அந்த சிவனுக்கும் அந்த பிரம்மாவுக்கும் அந்த பார்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் சரஸ்வதி அனைத்து தெய்வங்களுக்கும் ஆதாரமான பரம்பொருள் தத்துவத்திற்கு நமஸ்காரம் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொல்றார் ஒன்று கீதைக்கு ரெண்டு வியாசனுக்கு மூணு கிருஷ்ணனுக்கு நாலு கீதையின் பெருமை அஞ்சு கண்ணனுக்கு ஆறும் கண்ணனுக்கு ஏழு மகாபாரதத்தின் பெருமை சொல்லி நமஸ்காரம் எட்டு கண்ணனுக்கு ஒன்பது பரம்பல் தத்துவத்துக்குன்னு சொல்லி இந்த படிச்சு பாருங்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பேப்பர்ல இருக்கு அது ரொம்ப விரிவாக விளக்கம் தேவையில்லை அதில் நமஸ்காரம் சொல்லி இந்த கீதையை ஆரம்பிக்கிறார்கள் இப்ப முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அத்தியாயத்தின் பேரை தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல பதினெட்டு வந்திய பேரவாதம் மனப்பாட வேண்டிய இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லி அர்ஜுன விஷாத யோகம் விஷாதம்னா துக்கம் அர்த்தம் அர்ஜுனன்னா அர்ஜுனனுடைய துக்கம் அர்ஜுன விஷாதம்னா அர்ஜுனனுடைய துக்கம் யோகம் சொன்னா தலைப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தலைப்பு அர்ஜுனனுடைய துயரத்தை விவரிக்கும் தலைப்பு அத்தியாகம் யோகத்துக்கு நூறு வார்த்தை இருக்குது நம்ம சொல்லுவோம் அவனுக்கு யோகம் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம் நல்லா முன்னேறினா யோகம் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம் அது மாதிரி இங்கே என்னன்னா கீதையை கீதையின் ஒவ்வொரு அத்தியாயமே யோகம் யோகம் முடியும் அர்ஜுன யோகம் சாங்கிய யோகம் கர்ம யோகம் கர்ம சன்னியாச யோகம் வரிசையாக யோகம் யோகமும் முடியும் ஒவ்வொன்றும் இது அர்ஜுனுடைய துக்கத்தின் மூலமாக நம்மை முன்னேற்று வருவோம் கீதை கொடுத்ததே துக்கம் தான் அர்ஜுனுக்கு வந்த துக்கம் தான் நம்மளுக்கு பகவத்கீதையை கிடச்சது அது யோகம் கர்மத்தின் மூலமாக நம்மை முன்னேற்றுவது கர்ம யோகம் யோகா ஆசனம்ங்கிறான் ஆசனத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை முன்னேற்றுவது யோகங்கிற வார்த்தைக்கு பேர் அதனால யோகம் அப்படின்னா இங்கே பொதுவாக தலைப்பு வச்சுக்கலாம் அர்ஜுன விஷாத யோகம் சொன்னா அர்ஜுனனுடைய துக்கத்தை சொல்லுகின்ற அத்தியாசம் அர்ஜுனனுக்கு துக்கம் வந்தது அந்த துக்கம் எதனால் வந்தது அந்த துக்கத்தின் விளைவு என்ன அந்த துக்கம் வந்ததற்கு என்ன காரணம் அந்த துக்கத்தின் விளைவு என்ன அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லுது பிறகு இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் போர்க்கள வர்ணனை போர்க்களத்தில் எண்ணெயெல்லாம் நடக்குது மகாபாரதம் போர்க்களத்தில் நடக்குது அந்த எண்ணெயெல்லாம் முதல் நடக்குதுன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்தெடுத்துக்கேது உபதேசமெல்லாம் வரலை அதுக்கு பிறகு அந்த வர்ணனை முடிஞ்ச பிறகு போர்க்களத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்ச உடனே அர்ஜுனனுக்கு பற்று வருகிறது பற்றினால் சோகம் வருகிறது சோகத்தினால் மயக்கம் குழப்பம் வருகிறது சோகம் வருது சோகத்துக்கு காரணம் பற்று இந்த சோகத்தின் விளைவு மோகம் மயக்கம் பற்று சோகம் மயக்கம் இந்த மூன்றும் முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது துக்கம் வந்துச்சுன்னா அந்த துக்கத்துக்கு தனக்கு ஒரு நல்ல ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க விவேகானந்தரோட ஒரு இடத்துல சொல்கிறார் வாழ்க்கையில் இன்பத்தி நாள் முன்னேறுவதை விட துக்கம் நம்ம வேகமாக முன்னேற்றம் துக்கம் வந்து நம்மளை ரொம்ப வேகமாக முன்னேற்றணும் எல்லா துக்கமும் அப்படி முன்னேறாது சில துக்கம்தான் முன்னேற்றம் உண்மையான சரியான துக்கமாக இருந்தால் ஒருத்தருக்கு பேராசையை பிடிச்சி துக்கம் வருதுன்னு வச்சுருக்குங்க இல்லை கஷ்டம் பொறாம போடுற யாராவது சந்தோஷமாக இருப்பானா பொறாம யார் மேலே அவருத்தன் பொறாமப்பட்ட முதல்ல யாருக்கு பாதிட்டு தெரியுமா யாருக்கு பாதிக்க அவனுக்குத்தையும் பாதிப்பு புரியவனையும் புறாமப்பட்டான் பொறாமப்பட்டு நாட்டாக புகழ்ச்சியாக சண்டைப்பட்டான் ஆனால் வைத்தறிச்சியோட நிறுத்திருக்கேன் எப்போ பார்த்தாலும் முதல்ல பாதித்தது யாரை அவனுத்த பொறாமையினால் அவரை துக்கம் முன்னேற்ற கெடுதலத்தையும் கொடுக்கும் பேராசையினால் வரக்கூடிய துக்கமும் கெடுதலத்தையும் கொடுக்கும் இயல்பாக இயற்கையாக வரக்கூடிய துக்கம் எல்லாமே நம்மை பக்குவப்படுத்தும் நம்மை முன்னேற்றும் ஒருத்தர் அழுகிட்டு இருந்தாராம் ரொம்ப சோகத்தில் என்னப்பா அழுகிறேன்னு கேட்டாரா எங்கள் தாத்தா ஒரு இரநூறு ஏக்கரை இறந்தது எழுதி விஷயம் இறந்து விட்டார்னு அழகான எப்பப்பா மூணு வருஷம் ஆச்சுன்னு அதுக்குப்பா இப்போ எதுவும் கழுகுறேண்ணா அதுக்காக அழுகலை என்ன குறை எதுவும் கழுது இல்லை எங்கள் பெரியப்பா வந்து ஒரு நூறு ஏக்கரை இறங்க எழுதி வருஷ்டி அவர் இறந்து போனா அவர் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு குறை எது கழுது அதுக்காக நான் அழுகலைனா குறையது கழுகுற எங்கள் இன்னொருத்தர் சின்ன தாத்தா ஒரு ஐம்பது ஏக்கர் இரண்டு எழுந்து இறந்து போனது எப்ப அது ஒரு வருஷம் அதுக்காக அந்த அழுகலே ஆசை எதுக்குத்தான் அழுகிறேன் அப்படின்னாலாம் அப்படி எழுதி வச்சுட்டு சாகுறது ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லு அதுல சொத்தேஷன் இது எவ்வளவு பெரிய ஆசை இப்படி ஆசைப்பட்டா அது முன்னேற்றுமா முன்னேற்ற பேராசையும் பொறாமையும் நம்மை முன்னேற்றாது அர்ஜுனனுக்கு வந்த துக்கம் பற்றினால் வந்தது அன்பினால் வந்தது உறவினால் வந்தது அதனால் அது கீதையை கொடுத்தது நம்மளுக்கும் அது பயன்படுத்து ஹைட்டில் ஒரு பத்து பரோட்டா சாப்பிட்டு வயிற்று வலி வருது அது என்ன செய்யும் கஷ்டத்தை தான் கொடுத்தான் எல்லாரும் என்ன பண்ணுவான் அது சுத்தமாக கூட திட்டுவான் அவனை போய் ஏன் அப்படி பண்ணலன்னு சொல்லி நிறையா பரோட்டா சாப்பிட்டாச்சு வயிற்று வலி வருதுன்னு சொல்லி சாப்பிடாதான் சாப்பிட்டான் பிரசர் வழி வந்தால் என்ன பண்ணுவான் சந்தோஷப்படுவான் அந்த வழி சுமத்தை கொடுக்கும் என்னாது இந்த வழி துக்கத்தையும் கொடுக்கும் நடந்து போற எங்கேயோ காட்டில் கால் வலிக்குது கஷ்டப்படுவோம் பாத யாத்திரை போகும்போது வழியே சுமத்தை கொடுக்கணும் கால் வலிச்சால் சோமா நடந்து போவோம் அப்படி சில துயரங்கள் நம்மை முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்திற்கான துயரம்தான் இங்கு அர்ஜுனனுக்கும் வந்தது முதல் சுலோகத்தில் இங்க தெலுங்கு ராஷ்டிரம் பேசுறான் தர்மச் சேத்ரே குருச்சேத்திரே சமவேதா இரு சவக மாமகாக பாண்டவா செய்த கிண நொருவதர்மேத்திரமாயிய குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்கள் நம்மவர்கள் என்னுடையவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்கிறார்கள் சொல்லி முதல் சுழகம் அதாவது மகாபாரத யுத்தம் தர்ம கஷேத்திரங்கிற ஒரு இடத்துல நடக்குது திருதராஷ்டிரம் உட்கார்ந்து இருக்கிறது அரண்மனையில் எல்லாருமே வியாசருடைய வாரிசுகள் தான் இந்த கதையை படிச்சீங்கன்னா தெரியும் அது திரதராஷ்டிரிட்ட வந்து யாசர் சொல்றாரு போர்க்களத்தில் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க விரும்பலையான்னு கேட்கறாரு அவன் சொல்கிறான் சாகரப் போறாங்க எல்லாரும் சண்டை போட்டு அவன் குழந்தைங்க தம்பி குழந்தைங்க அதை போய் நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் போதும் உடனே அவனுடைய தேரோட்டி சஞ்சயன் அவன் நேர்மையானவன் நடுநிலைவாதி அவனுக்கு அந்த ஞான கண்ண தரார் கொடுத்தவனு அங்கே என்ன நடந்த நேரடியாக பார்க்க முடியும் இப்போ டிவியில் நேரடி ஒளிபரப்புன்னு சொல்லுறப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறோம்ல அது மாதிரி லியாசர் என்ன பண்ணுறாரு அன்னைக்கு அவன் சயின்டிஸ்ட் அவருங்க அங்கே தர்மக்ஷேத்திரத்தில் நடந்ததை இவனுக்கு அந்த பார்வையை கொடுத்து அங்கே என்னென்னு பார்க்க முடியும் பார்த்து திருநராஷ்டிரை சொல்கிறான் இங்கே கேட்கிறார் திருவிதராஷ்டிரன் வந்து இவர் சொல்கிற வார்த்தையிலே பாருங்கள் அது தர்மக்ஷேத்திரன் இன்னைக்குன்னு தகுந்த இடம் யுத்தம் நடந்த இடம் தர்மக்ஷேரம் டெல்லிக்கு பக்கத்தில் எழுபது எவ்வளவு தெரியல சுற்றுலா எழுத குளோம் பற்றினு சொன்னாங்க அந்த யுத்தம் நடந்த பூமி இன்னைக்கு இருக்கான் பெரிய சயின்டிஸ்டெல்லாம் வந்து அந்த யுத்தம் நடந்திருக்கு அணு பிரயோகம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே அணு பிரயோகம் நடந்திருக்குன்னு ரஷ்யன் சயின்டிஸ்ட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி வந்துட்டு போனான் அந்த அஷ்டரகங்கள் அணுக்கறி போல இருக்கு அணிஞ்சு போச்சு அது இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கு தர்ம இடத்துல இருக்கு அப்ப சொல்லும் பாருங்க நம்ம பிள்ளைங்க சந்தை போடுறாங்க என்னப்பான்னு கேட்கல என்னுடைய பிள்ளைங்களும் பாண்டும் பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கல அங்கேயே பிரிக்கிறான் விருதுராஷ்டிரம் கண் தெரியாதவன் தந்தை அவன் கேட்குறான் அப்படி உடனே இவர் என்ன பண்ணுறார் சஞ்சயன் விவரிக்கிறாரு விவரிக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு துரியோகன் வந்து துரோணாச்சாரியாரை பார்த்து சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் முதல்ல பீமனை பார்க்குறான் எப்போ பார்த்தாலும் பீமனை கண்டு அவனுக்கு பயன் ஏன்னா பீமனை உனையும் சண்டை போடுவாங்க சின்ன வயசுல இருந்தேன் முதல்ல பீமனை சொல்லுவான் பீமை நிற்கிறான் அவன் நிற்கிறான் இவன் நிற்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்ம படையில் வந்தெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய குருநாதர் சரோணாச்சாரியத்தில் சுரியோதனை சொல்கிறது மாதிரி வருது சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறான் பதினோரா சுலோகத்தில் நீங்கள் அனைவரும் சுற்றி நின்று கொண்டு பீஷ்மரையே காப்பாற்றுங்கள்னா பீஷ்மரு அவர் நினைச்சாத்த மரணமே வரும் இதே படையில் இருக்கார் அவர் இருக்காருன்ற தைரியம் வரலாம் அவனுக்கு தர்மம் இல்லை அதனால் பயம் தர்மத்தோடு போகிறது அவருக்கு பயம் இருக்காது பீஷ்மர் சேர்ந்து போயிட்டால் கோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் எல்லாரும் சுற்றி ரெண்டு பீஷ்மரை காப்பாற்றுக்கிறான் பீஷ்மர் பார்க்குறாரு எல்லாம் உளறான் வேலை எல்லாம் உலரிகிட்டுருக்கான் இவனுக்கு வந்து சோர் அடைஞ்சிட்டான் இவனுக்கு உற்சாகத்தை ஊத்தணும்னு சொல்லி தத்தின என்ன பண்ணுறாரு அவருடைய சங்கம் சங்க எடுத்துிமா கச்சனைறங்குமே கேட்பாங்க முதல் அடிச்சது தண்ட அதிகம் சண்டை ஆரம்பித்தது முதல்ல சண்டை ஓதுனது பெரிய ஓகேணும்னு பழைய இந்த பழைய படம்லாம் இப்பயும் அப்படித்தேன் அந்த ஹீரோ வந்து முதல்ல ரெண்டு அடி வாங்குவார் அடிக்கவே மாட்டார் அது பழைய எம்ஜிஆரோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அவருக்கு இங்கே ரத்தம் வரணும் இந்த ஓரத்தில் அது ரத்தம் வந்தோடனே கேள்வி ரசிகர் சொல்லிதான் பாரு படிக்க போகிறார் பாரு நீ ஒன்றே கொன்றுவார் அப்படிமா அந்த ஜெய்தேனில் படம் பார்க்குறேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரத்தம் அது போய் முதல்ல அடிக்கவே மாட்டேன் அது மா யார் முதல்ல அடிக்கிற குற்றவாளியார் சேர்ந்திருக்க சங்கை ஊதிக்கிறார் அப்படிங்கிறார் பிறகு இது இன்னொரு விஷயம் சொல்லப்படுது இந்த போர்களை வர்ணையில அந்த சங்கு ஒடிகள் பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறார் ரொம்ப பயங்கரமா இருந்திருந்தா சஞ்சய பிறகு உடனே யார் கிருஷ்ணன் ஊதுறார் சங்க நாங்களும் தயார்வேன் வாங்க அப்படின்னு சொல்லி பாஞ்ச சங்கம்ங்கிற சங்க ஊதுறார் அர்ஜுனன் தேவதர்த்தங்கிற சங்கு ஒவ்வொரு சங்குக்கும் பேரெல்லாம் இருக்கு அப்புறம் பீமன் எல்லாரும் ஊதுராங்க அந்த சங்கு என்ன பண்ணிச்சா அந்த சத்தம் அந்த பயங்கரமான சத்தம் பூமியையும் ஆகாயத்தையும் எதிரொடுக்கச் செய்து துரோணாதிகளின் கூட்டத்தில் நெஞ்சை பிளந்ததுங்கிற அது பயங்கரமாக இருக்குன்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டேன் ஏன்னா தர்மம் இல்லை என்னது 11 அச்சரோடி படைகள் இல்லை ஏழுல ஏழு அச்சரோடி படைகள் ரொம்ப கம்மி இவங்க கூட்டம் கோசையை வந்த கூட்டம் தர்மம் பக்கம் ரொம்ப கம்மி அங்க ரொம்ப கூட்டம் இருக்கு அது பயங்கரமா தான் இருந்துச்சான் இவனுக்கு ஆவேசம் தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அதனால இன்னையும் மண்ணுடையும் விண்ணுடையும் எதிரொலிக்க செய்து எதிரிகளின் கூட்டத்தில் நெஞ்சை பிழந்ததுங்கிறது சஞ்சயன் சொல்றான் அப்படி ஒரு ஆக்ரோஷமான சவுண்ட் அப்படிங்கிறான் இதிலே புரியுது எனக்கு ஒன்று தர்மம் இருக்கிறதுனால அந்த ஒரு வேகம் அந்த உத்வேகம் தர்மம் இருந்தால் வீரத்தோட ஒரு உத்வேகம் வரும்னு சொல்கிறாங்க இதை சொல்லி முடித்த பிறகு அர்ஜுனாக என்ன பண்ணுறான் இந்த சண்டெலாம் ஊதி முடித்த பிறகு நம்ம ஊடக சண்டை போட வந்துருக்கு யாரெல்லாம் பார்க்கணும் கிருஷ்ணனுக்கு ஆர்டர் போடுறான் ஏன்னா கிருஷ்ணன் தேரை கிருஷ்ணா தேரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி யாராக பார்த்துக்கோங்களேன் அப்படின்னா ஏன்னா கோபத்தில் இருக்கான் இவரெல்லாம் வந்தார் கிருஷ்ணன் எப்பவுமே கவடக்கண்ணன் தானே கீதையை சொல்லணும் இல்லாது வழி வேணுமே போய் துரோணி துரியோதனை முன்னாடியோ துச்சாதனை முன்னாடியோ பேரை நிப்பாட்டி இருந்தார்னு வச்சுக்கங்க கோவம் கோவம் ரொம்ப வந்துருங்க உனக்கு நேரம் கொண்டு போய் தாத்தா முன்னாடி குரு முன்னாடி நிப்பாட்டார் பீஷ்மன் துரோணாச்சாரிய முன்னாடி பேரை நிப்பாட்டார் இந்த பார்ப்பா உன் கூட சண்டை போடுறவங்களும் யாருன்னு சொல்லு உங்கள் தாத்தாவும் முருன்னாதான் எப்படி இருக்கா அவளுக்கு அங்கேருந்து வேகமாக வந்தான் தாத்தாவையும் குருவையும் பார்த்த உடனே அவனுக்கு கைகால்தான் அதுக்கு பின்னாடி நிற்கிறது சகோதரர்கள் மாமன் மச்சின எல்லாம் சொந்தக்காரர்கள் தான் அதையும் பார்க்குறான் இருந்தாலும் கூட முன்னாடி நிற்கிறது பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் இதை பார்த்த உடனே அவனுக்கு என்னாச்சு கைகாலாம் ஏன்னா தனக்கு சிஷியர்களே சிறந்த சிஷியன் இவன் தான் துரோணாச்சாரியே அவ்வளோ பெரிய வச்சிருந்தாச்சு பீஷ்மன் மடியில் தவறந்து வளர்ந்து விளையாண்டேன் தாத்தா மடியில் அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்னாச்சு என்ன தேகத்தோடு வந்தான் நம்ம வேகமெல்லாம் அப்படியே குறைஞ்சி அவன் மேலே பற்று வந்துருந்தேன் யுகங்களை போய் சொல்கிறதா போருக்கு கிளம்புறாங்க தர்மன் என்ன சொல்கிறான் எதுக்கு சண்டை விட்டுருவோமே எல்லாம் நம்ம ஆளுக தானே அப்படின்னு ஒரு தர்மனுக்கு அந்த ஒரு குழப்பம் லேசாக வருது வந்த உடனே இடம்பெறோ மறந்துட்டியா அப்படி திட்டான் அர்ஜுன மறந்துட்டியா தர்மத்தை காப்பாற்ற வேண்டாம்னு சொல்லி அவருக்கு உத்தேகத்தை பொறுத்து கூப்பிட்டு வந்தவன் இவங்களை பார்த்த உடனே சண்டை போட வேணாம் இவங்கள போய் எப்படி சொல்றது அப்படின்னு அவங்க மேலே பற்று வருகின்றது அந்த பற்றின் விளைவாக சோகம் வந்து சோகத்தின் விளைவாக மோகம் வருகின்றது பற்றுன்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பற்று தேவை அன்பையும் பற்றுன்னே சொ நம்மிடம் நம்மை சார்ந்தவர்களிடம் நமக்கு வேண்டியவ எல்லாத்தையும் வைக்கிற அன்புக்கு பேர் பற்றுன்னு தேவை நம்மளுக்கு விருப்பமான பொருள் இருக்கு அதில் வச்சால் அந்த பற்றுங்கிற வார்த்தை கவனமாக புரிஞ்சுக்கணும் இதே அன்பை எல்லாத்தையும் வச்சா அதுக்கு பேர் அருள்ன்னு பேர் திருவள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இல்லறவர்கள் முதல்ல இல்வால்வான் வாழ்க்கை துணை மக்கள் பேர் அடுத்து அன்படமே கணவன் எப்படி மனைவி எப்படி குழந்தை எப்படின்னு சொல்லி அப்புறம் எப்படி அன் அன்பு செலுத்த அன்புடைமே வச்சிருக்காரு துறவறவையில அருணுடைமை வச்சிருப்பார் ஏன்னா அருள்ன்னா வாடியவையிலை கண்ட போதெல்லாம் வாடினங்கிற வல்லல எல்லாருமே ஒன்னு ஒண்ணு அன்பு வைக்கிறது இதுக்கு அருள்னு பேர் எல்லாம் அந்த பத்தியினுடைய விளைவுகள் தான் பத்துமே ஒரு ஆங்கிள் பிடிச்சோடது இதே மாதிரி குரு மேல ஒரு அன்பு வைக்கிறோம் குரு பக்தின்னு சொல்றோம் கடவுள் மேல அங்கு வச்சா அது பக்திங்கிறோம் தேசத்து மேல வச்சா தேசபக்தின்னு சொல்றோம் இந்த பற்றுங்கிற வார்த்தை அது நம்ம எப்படி நம்ம மனசை மாற்றுதுங்கிறத வச்சுட்டேன் அதுக்கு கரெக்டாக டீல் பண்ண முடியும் இதுக்கு நிறையா விளக்கம் இருக்குது அது நம்ம போக போக உண்மையெல்லாம் நிறையா பார்க்கலாம் பற்றுகை பற்றத்தான் பற்றினே அப்பற்றை பற்றுகை பற்று விளக்குங்கிற பற்று பற்று பற்றுன்னு சொல்கிறார் வந்து வர அந்த பற்றுக்கெலாம் வேறு அர்த்தம் இருக்கு அதனால் அந்த பற்றுங்கிற வார்த்தையை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் பிறகு இந்த பற்றில் வந்து வர்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஒரு பொருள்லேருந்து இல்லை ஒருவர்களுக்கு ஒரு சுகம் கிடைச்சா அது மேலே பற்று வரும் அவங்கள்டிருந்து அன்பை அனுபவிச்சாலும் பற்று வரும் பிறகு இந்த சுகத்தை அனுபவித்த ஸ்மிருதி இணையங்கள் இருக்குவாங்க அது நினச்சி பார்த்தாலே அவங்க மேலே பற்று வரும் ஒரு குழந்த ஒரு கடைக்கு பக்கம் போகிறீங்க ஐஸ்கிரீம் கிட்டே இருக்குது ஐஸ்கிரீம் கடையை பார்த்ததே இல்லை போய் அந்த கடைக்கிட்டே வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டாச்சு போயிடுச்சு அடுத்த நாள் கூப்பிடும்போது அந்த கடை அங்கே வரும் கடை போகிறதுக்கு முன்னாடி அது போனும் பற்று வந்து ஏன்னா அந்த முதல்ல சாப்பிட்டா அந்த ருசி டேஸ்ட்டு அப்படி அந்த சுகத்தை அனுபவித்ததனுடைய தாக்கம் இருக்கு அதுவும் பற்றப்படுகிறது இவன் பீஷ்மன் கூட இப்ப இல்லை அவங்க மூலமாக சுகத்தை அனுபவிச்சிருக்கான் துரோணாச்சாரியர் வந்து வெல்வி தேலை இவனுக்கே சொல்லி கொடுத்தார் அதனால் அவர்கள் ஒரு பெரிய அலாதியான பற்று பிறகு எப்பயுமே பேரை குழந்தைங்க அப்பா அம்மாவோட தாத்தாட்டத்தான் பிரியமா நீங்கள் எந்த வீட்டிலையும் பார்த்து பாருங்க தாத்தாட்ட எல்லாம் அவர் செல்ல கொடுப்பார் பையன் நடந்தால் கண்டிப்பார் பேரை நடந்தால் விட்டுவார் பேரையும் பேட்டி விட்டுருவாங்க அதே மாதிரி பாட்டியே பிடித்தேன் பாட்டியும் தாத்தாவும் பேரன் வந்தால் போதும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி என் குழந்தை பருவத்தில் அந்த பீஷ்மர் தாத்தாட்டை அப்படி ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கேன் பாருங்க எல்லாம் வைவாங்க திட்டுவாங்க பேரை வந்து மேலே ஏறி மிதிப்பான் ஒன்றும் வராது நான் அப்படி ஒரு செல்லாம் ஒரு இடத்துல பார்த்தேன் இந்த முன்னாடியெல்லாம் செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் ஃபோன் அந்த லேண்ட்லைன் ஒரு பையன் நெட்டி அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து அந்த ஃபோனில் இருக்கவங்க அப்பா அவங்க அப்பாட்ட இந்த பையனும் தாத்தா அவர் பேசுகிற ஒரு திட்டுவார் ரெண்டு பேர் அடிக்க வர்றாரு உடனே ஃபோன் எடுத்து தாத்தா உன் மகையை அடிக்கிறான் இங்கே அடி தாத்தி அவர் எரிப்படையில் வீட்டில் இருக்கும் போது சில பேர் பெரிய தப்புவான் அங்க போய் திட்டு இப்படி பண்ணலாமா என்ன அப்படின்னு அவர் பெரிய பெரிய ஆபீசரா இருப்பார் பெரிய சொந்தக்கார ரொம்ப மூத்தவர்கள் பெரிய தலைவர் நேரம் என் நேர பார்த்தா அந்த கோபம் எல்லாம் போயிருக்கு அது மாதிரி திருவணர் மேலையும் பீஷ்மர் மேலையும் அதர்மத்து பக்கம் இருக்காங்கன்னு கோபம் வந்தாலும் கூட நேருக்கு நேரம் முன்னாடி பார்த்த உடனே என்னாச்சு அவர்கள் மேற்பற்று வந்து விட்டது இதுக்கு இன்னும் காரணம் இருக்கு என்னன்னா அதாவது ஒரு தப்பு நடந்ததுக்கு முன்னாடி இப்படி நடந்துருமோன்னு நினைச்சு வர நம்ம கவலைப்படுறோம் இவங்கெல்லாம் இறந்துருவாங்களோ இறந்துருவாங்க அப்படிங்குற ஒரு பற்று அதெல்லாம் நினைச்சு இவனுக்கு இந்த பற்று வருகிறது அதன் விளைவாக இவனுக்கு என்ன வருது கவலை வருகிறது சோகம் வருகிறது பற்றின் விளைவாக வரக்கூடியது சோகம் சோகத்துக்கு காரணம் பற்று இது நல்ல பற்று தப்பு இல்லை இந்த சோகம் வரலாம் தப்பு கிடையாது உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அவங்க வர்ற கஷ்டத்தை பார்த்து நாமளும் கஷ்டப்படும் தப்பு இல்லை பொறாமையினால பேராசையினால் வர்றதுக்கு வந்து தேவையில்லாத அந்த கஷ்டம் இவனை பக்குவ கொடுக்கும் அன்பை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி இவனுக்கு அந்த ஒரு பற்று வந்தது பற்றுனால் கோபமும் வரும் பயமும் வரும் லோகமும் வரும் சோகமும் வரும் எனக்கு சுகமும் வரும் இவனுக்கு வந்தது சோகம் அதாவது நம்ம ஒரு பொருளை விரும்புகிறோம் அந்த பொருளை நம்ம அடையலாம்னு சொல்லி அதுல பற்று இருக்கு அதை எடுக்க போகும்போது அதுக்கு ஒரு தடை வந்து வச்சுக்கேன் இப்போ ஒரு பொருள் ஒருத்தன் எடுக்கப்போறான் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைகள் பொம்மை இருக்குது அந்த பொம்மையோட பையன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதை விளையாண்டு எடுக்கப்போறான் தம்பி வந்து எனக்கு தான் வேணும் உடனே என்ன வரும் உனக்கு எனக்குத்தான் அந்த வேணும் அவனு அடிச்சு போகப்பட்டு அவனுக்கு ஓய்வு வரையும் அடிச்சிருந்தான் கோபம் ஏன்னா அது தடை வருது இவன் எடுக்க போகிற தம்பி வந்து கேட்கிறானே அடிச்சு போக முடியாது எனக்கு பலவீனன் இவனுக்கு இடையின அண்ணன் வந்து கொடுக்குறான்னு வச்சுட்டு பயப்படுவா எனக்கு பலவானாக இருந்தால் அந்த பற்று பயத்தை ஒரு பற்று வைக்கிற பொருளுக்கு தடை வரும்போது தடை செய்பவன் பலவீனனாக இருந்தால் நம்மளுக்கு கீழானவனாக இருந்தால் கோபம் வரும் நம்மளை விட உயர்ந்தவன் தடை செய்தால் அவன்கிட்ட கோபப்பட்ட ஒன்றாகாது நம்மளை அடிச்சு விடுவான் அதனால் பயம் வரும் சரி கிடச்சிருச்சு அந்த பொருளே நம்மளுக்கு கிடச்சிருச்சு கிடச்சா என்ன வரும் சுகம் வரும் எந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது அந்த வரும் அதை நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி இந்த லோகம் இருக்கே எதுவும் அந்த பொருளை பிடிச்சிட்டு யாரும் கொடுக்கும் மனசு வராது பூஜ்யசாமி தேனசாமி ரிஷிகேஷில் வரல உட்காந்துருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்துச்சு எனக்கு கேன்சரு மூணு லட்சம் ஆப்ரேஷனுக்கு வேணும் மூணு லட்சமாக நாலு லட்சமாக ஆரம்பிச்சாங்க எனக்கு பணியே இல்லை ஃபீஸ் பண்ணுங்க கௌரம் கேட்டு முடியாதம்மா பிறகு போயிடுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு ஒரு கவரில் ஒரு பையில் பணம் கொடுப்பார் அந்த அம்மாவை கூப்பிடுங்கிறார் கூப்பிட்டு இதான் இந்த பணத்தை எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்துகிட்டு போகுது போயிட்டு போய் பார்க்குன்னு போனால் பத்து லட்சம் இருக்குது அந்த பத்து லட்சம் கொடுத்த ரஜினிகாந்த் சினிமா இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு பயில வச்சு அவர் தட்சணை அவ்வச்சு கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த ஆசனம் கஷ்டியாக இருந்தார் அப்போ தயானசாமியை சிஷ்யாரே இந்த ஆசிரமாராஜி ரத்வான சாமி தான் குரு அவர் தயான சாமி குரு அவர் பத்து லட்சத்தை கொண்டாந்து ஓடியார் இருந்தம்மா சாமி எனக்கு நாலு லட்சம்தான் வேணும் இந்த ஆறு லட்சத்தை வச்சுக்கவே ஏதாவது தேவையில்லையேன்னு எனக்கு அது கொடுக்குது கொண்டு கொடுத்துட்டு அவ்வளோதான் கொண்டு மற்ற சாமியில் வைக்கிறாங்க ஆசிரம் நடத்த காசு இல்லை இவர் வேலையை பாருங்க வாங்கி வைக்க அவருக்கு லோபம் கிடையாது கிடைச்சாலும் தனக்கு வச்சு தரணுங்கிற லோபம் இந்த பற்று இருந்தா இதவே கொடுக்க மனசு வராது இந்த லோபமும் வரும் பிறகு சோகம் அழியும் பொருள் அந்த பொருள் உடைஞ்சிட்டாலோ நம்மளை விட்டு பொறிட்டாலோ சோகம் வரும் அழியும் என நினைத்தாலே சோகம் வரும் இங்கே அழியலை பீஷ்மர் திருவோணெலாம் சாகலை இருக்காங்க போரில் இறந்துருவாங்களோ நினைச்சு தூக்கப்படுற இவனுக்கு வந்தது பீஷ்மர் துரோணரினுடைய அழிவை நினைத்து அவங்க மட்டும் இல்லை பின்னாடி நிறையா நிற்கிறாங்க மாமே மச்சனை நண்பன் சகோதரர் என்ன சொன்னக்காரங்க தான் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்களே நம்ம பக்கமும் அழிஞ்சு போயிடுவாங்களே இந்த போர் செய்யணுமா தேவையே இல்லை இந்த போரே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு சொல்ல ஒரு பெரும்பாலான என்ன தெரியுமா நடந்த பிறகு வர்ற கவலை விட நடந்துருமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுறது இப்படி நடந்துருமோ அவர் இறந்துடுவாரோ இங்கே போயிருமோ நம்ம கையை விட்டு போயிடுமோ இப்படி நடக்காததை நடக்கும் நினச்சிக்கிட்டு அது பார்ப்போமே அப்போ அது வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அதை செய்ய முயற்சி இப்படி நடந்துடுவேன் நினச்சி தான் அதே மாதிரி இவனும் கவலைப்பட்டான் அதனால் வந்தது சோக பத்தினால் கோபம் வரும் பயம் வரும் லோகம் வரும் தானே வச்சுக்கிறேன்னு சொல்லி சுகமும் வரும் சோகமும் வரும் அது அழிந்து விட்டாலோ அறிய போகம் என்று நினைத்தாலோ சோகம் வரும் அர்ஜுனனுக்கு இங்கு தாத்தாவும் குருவும் அழியப் போகிறார்கள் உறவினர்கள் அறியப் போகிறார்கள் என்று நினைத்து துக்கப்பட்டான் சோகப்பட்டான் சில நேரம் நேரம் புண்ணியத்தினாலேயும் வருங்கிறாங்க ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் துக்கத்தை கொடுப்பார கடவுளுக்கு ஏன்னா அந்த துக்கம் வந்தால் புண்ணியம் செஞ்சுருந்தோம்னா சில துக்கத்தை குடித்து சோட்டம் கொடுத்தாங்க சொல்கிறாங்க இங்கே இந்த சோகம் வந்தது அர்ஜுனன் செஞ்ச புண்ணியம் இந்த சோகம் வேற நிதியோ உபதேசம் கிடச்சிருக்குமா எத்தனை நாள் இருந்தாங்க கூட கிருஷ்ணா மாதவா எல்லாம் ஃப்ரெண்டு யாருக்கு மச்சினை வேற மைத்துனன் வேற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மைத்துனன் இன்னொரு பக்கம் நண்பர் எத்தனை நாள் கேத சொன்னார் அவரு ஏன்னா அவருக்கு சோகப்பட்டு ஒரு நாள் அவன் நடந்ததில்லை இங்கே இந்த சோகம் அவன் செய்த புண்ணியத்தின் பலனால் வந்ததால் கீதா உபதேசம் அவனுக்கு கிடைத்தது நாமும் ஏதோ புண்ணியம் செஞ்சிட்டோம் அதனால இவங்க உட்காந்து இங்கிட்ட உட்கார முடியாது புண்ணியத்தின் பலனால் அந்த சோகம் பிறகு சோகத்தின் விளைவு என்னன்னு சொல்றது மயக்கம் அதுவும் அது யாருக்கு அர்ஜுன் எனக்கு உதவு பற்று வந்துச்சு பற்று நாள் என்ன பண்றான் சோகப்படுறான் கவலைப்பட்டு கவலையை தேர்ந்த முகத்தோடு அப்படியே உட்காந்துடலாம் பில்லி அப்படியே போட்டு சோகமாக அப்படியே இருக்கலாம் சண்டை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதனால் என்ன பண்ணுறான்னு சொன்னால் உடம்புல எல்லாம் சில மாற்றங்கள் வருது கண்ட தண்ணீர் வளருது நீர் சிலிர்த்துது உடம்பெல்லாம் நடுஞ்சுது சில ரொம்ப சோகம் வந்து அப்படியே நடக்கும் மயக்கம் வரது மாதிரி இருக்கவனுக்கு எல்லாம் வருது வந்த உடனே மனதில் ரொம்ப சோகம் வந்த உடனே புத்தியில் மோகம் வந்துவிடுங்கிறது குழப்பம் வந்து பிடிக்கிறது எப்போ ரொம்ப சோகமாக இருக்கோமா அப்போ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நம்ம வீட்டிலையே ஒரு பெரிய சோகத்தில் இருந்தால் அப்போ ஒரு முடிவு எடுக்கக்கூடவே கூடாது நம்ம தெளிவாக எடுக்க மாட்டோம் புத்தி சரியாக வேலை செய்யாது அதே வேலை இங்கே ஒன்று வருது என்ன பண்ணுறான்னா பொதுவாக புத்தி என்ன செய்து நல்லது எது கெட்டதுன்னு பார்ப்போம் எது தர்மம் அதர்மெல்லாம் பார்க்கணும் இவன் என்ன பண்ணுறான் நல்லதாக கெட்டதுங்கிறான் கெட்டதை நல்லதுங்கிறான் அதர்மத்த தர்மம் தர்மத்தை அதர்மம் இதெல்லாம் உண்மைய பொய்யம்போம் பொய்ய உண்மை இப்படி எல்லாம் புத்தியில ஒரு குழப்பம் வருது தெளிவா இருந்தால் வராது இந்த சோகம் இருக்கும் பொழுது சரியான முடிவை புத்தி எடுக்காது அதனால் இவனுக்கு வருகின்றது ஒரு பெரிய குழப்பம் மயக்கம் வருகிறது எப்பயுமே ஒருத்தார் வச்சுக்கல நான் கூட சொல்லுறேன் சில நேரங்கள்ல யாராவது ரொம்ப போகாமல் டென்ஷனும் ஆக்ரோஷமாக ஒருத்தன் பண்ணிட்டேன்னு வந்தா நீ இப்போ அவனை என்ன படம் நினைக்கிறையோ அதை மூணு நாள் கழிச்சு பண்ணுன்னு சொன்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் விட மாட்டான் இப்பயே போகிறேன்பான் நீ மூணு நாள் கழித்து பண்ணுன்னு சொன்னால் என்னடா போய் பண்ண இல்லைன்னா நான் பண்ணிக்க முடியுமேட்டேன் பண்ணால் அந்த மூணு நாளில் எல்லாம் மாறி போயிடும் இந்த பொறுமையாக இருக்குதுன்னு சொல்கிற காரணமே அதுதான் இங்கே என்ன பண்ணுறா இவன் சோகம் வந்த உடனே சரியான எடு எடுக்காம அதர்மமான முடிவு எ என்ன சொன்னா எதெல்லாம் தர்மமா அதெல்லாம் அதர்மங்கிறான் அதர்ம எடுத்த தர்மம் போர்க்களத்தில் உயிர்களை கொள்ளுவது பாகம்ங்கிறான் இது தர்மமா பாகிஸ்தான் கேப்டன் வந்து நம்ம இந்தியா கேப்டர் வந்து பாகிஸ்தான் சண்டைக்கு எல்லாம் எழுத்து நிற்கிறேன் அப்பா அவங்க சொல்றது உயிரோட கொல்லக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல அவரை கொல்லு போர்க்களத்தில் போய் உயிரோட கொல்லக்கூடாது எப்படி சொல்றான் உயிர்களை கொள்ளுதல் பாவம்னு சொல்லி கிருஷ்ணருக்கு உபதேசம் பண்றான் கிருஷ்ணர் வாயை கிறக்கவே இல்லை ரெண்டாவது அத்தியாயத்தின் வாய திறப்பார் அப்ப தர்மத்தை அதர்மங்கிறான் அதர்மத்தை தர்மம்ங்கிறான் நிறைய குழப்பமா பேசுறான் பிறகு இன்னொன்று சொல்றான் சகன சனி தேவையில்லை வெட்டுறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான் சகனம் பார்த்து விட்டுன்னா சொல்ல முடியும் அப்போ சகனங்கள் பிறகு வந்து என்னை பொண்ணு அப்படின்னு எவனா சொல்லுவாங்க அப்பா இருக்கிறதானே வழி பார்க்கணும் சகனம் சரியில்லையே மாதிரி சகனம் பார்க்குற பற்றி நிறையா பேருக்கு உண்டு பார்க்கணும் நல்லா இருந்தேன் தப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சகனம் பார்க்கணும் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் எங்கே போகிறேன்னு கேட்டால் போதும் இப்போயும் ப எங்கே போகிறேன் ஊருக்கு போதும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோ அது கேட்டால் சகனமா சொல்லுவாங்க எங்கள் ஊருக்கு போகிறான்னு கேட்கணும் இல்லை தூரம் போகிறையான்னு கேட்பாங்க இப்படித்தான் கேட்பாங்க ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி போனார் போகும் பொழுது டி கண்டெக்டர் என்ன ஒன்று எங்கள் ஊர் தானே எங்க ஓன்னு கேட்டுக்கிட்டார் அடுத்த ஷாப்ல ரேட்டர் முடி சகனம் சரியில்லை எங்க ஓன கேட்டாராம் இவன் என்ன பண்றாங்க எங்க போய் சகனம் பார்க்கணும் பார்க்காம போர் தரத்துல சகனம் சரியில்லைங்கிற வார்த்தையும் சொல்றான் குழப்பம் மனசுல குழப்பம் காம்பரமைஸ் பண்றது இந்த படு பாதிகளை கொன்றால் பாவம் தான் வருங்கிறான் பாதிகளுக்கு பாவம் அவர் நல்லவனை கொண்டால்தான் பாவம் பஞ்சமா பாதகம் பண்ணவன் துச்சாதனம் துரியாதாரணம் ஐந்து பாதங்களையும் முறையா செஞ்சார்கள் இந்த பாதிகளை கொண்டால் பாபம் வருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கிருஷ்ணருக்கு இவர் உபதேசம் பண்றாரு அர்ஜுனன் முதல் அத்தியாயமே அப்படித்தான் வருது பிறகு இந்த குழப்பத்தினால நாம் என்ன பண்ணோம்னு சொன்னா நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம் இடம் இல்லை சமாதானம் பண்ணிக்கிறோம் நம்மளையே அவனையே ஏமாற்றி எப்பயுமே பார்த்தீங்கன்னா தர்மத்துல குழப்பம் வரும் நிறைய இடங்கள்ல ஒரு வீட்டுல குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டியது இருக்கு அந்த ஒருத்தன் அழிஞ்சா அந்த குடும்பம் காப்பாற்றுவதுன்னு அந்த அவனை அழிச்சா தப்பு இல்லையா கஷ்டம் சொல்லு ஒரு குடும்பம் காப்பாற்றுவதற்காக ஒருத்தன் இருக்கான் அவனால இடங்களா இருக்கு அந்த குடும்பத்துலேயே ஒருத்தன் அவனை அழிஞ்சா அந்த குடும்பம் காப்பாற்றப்படும் அவனை அழிப்பது தொடங்க ஒரு ஊர் இருக்கு ஒரு குடும்பம் அழிந்தால் ஒரு ஊர் கிராமம் காப்பாற்றப்படும்னா அந்த குடும்பம் அழிஞ்சா தப்பு இல்லையா ஒரு நகரம் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கிராமம் வழிந்தால் தப்பு இல்லையா ஒரு நாடே காப்பாற்றப்படுவதற்கு ஒரு நகரமே அழிந்தால் தப்பு இல்லையா சாஸ்திரம் வெளியே இருக்கு இனி கெட்டனே அழியக்கூடாதுன்னு உட்காந்து இருக்கேன் பாவிகள் அழியக்கூடாதுன்னு சொல்லி என் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியெல்லாம் வர நாமளே என்ன பண்ணுவோம் தெரியுமோ தப்பு பண்ணிடுவோம் நாம் ஏதோ தப்பு பண்ணிப்போம் யாராச்சும் சொன்னால் அதை காம்பர்மேஷனே பண்ணுவோம் ஒத்துக்கிறவே மாட்டோம் நாம் போய் சொல்கிறது சரியாக பேசுவதை சரி பரவாயில்ல அவர் ஏதோ சொல்றாரு யோசிப்பவன் கூட பண்ண மாட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் சண்டையை சண்டை போட மாட்டேன்னு உட்காந்துட்டு அதுக்கு தர்மம் பேசுறேன் இவனையே ஏமாத்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றான் பேசாம உட்காந்து இத நாமும் செய்யறான் ஓர் செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லணும் அத்தனை செய்யறான் கடமையில் வரும் பொழுது அங்கே கர்மந்தே முக்கியம் நம்மளே பார்க்குறோம் சினிமா படமெல்லாம் பார்த்துருக்கோம்ல இந்த தங்கப் பதக்கம் படத்துலலாம் பார்ப்பான் அவர் என்ன பண்ணுவார் மகனவே கடைசியில் பண்ணவனே நாக அப்படியே ஒரு தங்கப் பதக்கம் கடமை வரும் பொழுது அதர்மம் செய்வன் மகனாக இருந்தாலும் கொல்ல வேண்டும் இங்கே குருவாக இருந்தாலும் கொல்லணும் ஏன்னா அதர்மத்தை மட்டும் உட்காந்துருக்காரு வந்து மனசால கூட தப்பாக வைக்கக்கூடாதான் அப்படி ஒரு சாஸ்திர நூல் இருக்குது தாத்தாவையும் அப்படி திட்டக்கூடாது ஆனா இந்த இடத்துல இதுதான் தர்மம் விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் இருக்கு சாமானிய தர்மம் என்பது உயிர்களை கொள்ளக்கூடாது விசேஷ தர்மம் என்பது போர்க்களன் என்று வந்தாலோ அல்லது கெட்டவன் அதர்மமானவன் வந்தாலோ உனக்கு சொல்லணும் நீதிபதி தூண்ட உணர்ந்தாரு உயிர்களை கொள்ளக்கூடாது இருக்கலாமா ஒரு நீதிபதியே சொன்னாரா என்ன சொன்னாரா என் தூக்குத்தண்டை நிறையா கொடுத்தாரு பையனே தப்பு பண்ணிக்கலாம் பையனே தப்பு பண்ணிவிட்டு கூட லோன் நிற்கினா அவனுக்கு தூக்குத்தண்டனை தான் கொடுக்கணும் வேற வழி இல்லை நீதிபதி சொன்னாரான் தூக்குத்தண்டனை கொடுக்குறது நல்லதில்லை எனக்கு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை செத்துட்டாக திரும்ப மாட்டான் அவன் லைசன் முடிச்சு போகுது அதனால் தூக்குத்தண்டனை கொடுக்குறது நல்லதில்லை பாவம் அதனால் வேற தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி நீதிபதி சொன்னார் ஏன்னா அவன் நிற்கிறான் பையன் அதுக்கு முன்னாடி எத்தனையோ தூக்கண்ட் கொடுத்துருக்காரு அப்போ எல்லாம் சொல்லிருக்கலாம்ல இவன் எத்தனையோ வேற கொண்டிருக்கான் போரில் அவ்வளோ பேர் அடிச்சிருக்கான் அவ்வளோ பேரை பெருட்டியிருக்கான் அர்ஜுனை அந்த போர்லாம் ஒன்றும் சொல்லலை வீரரை கொண்டது பாவம் சொல்லவே இல்லை தாத்தாலையும் குருவியும் பார்த்த உடனே வீர இது என்ன முறையுது அப்படி சொன்னதனால குழம்பி போய் இதை நிற்கிறான் பார்த்து என்ன பண்ணுறாரு அதை கிருஷ்ணர் வந்து அடுத்து உபதேசத்தை ஆரம்பித்து போனார் முதல் அத்தியாயத்தில் வாயே திறக்கலை கிருஷ்ணர் ஒரு பேச்சு பேசவே இல்லை இது ஒரு தர்மம் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டிலேயே ஒரு பெரியவர்களாக இருக்கிறான் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை பையனும் யாரோ சொல்றாங்க ரெண்டு வாரத்தை சார் சும்மா நீ இப்படித்தாண்டா அந்த அடுத்த வார்த்தை பேச வேணும் இல்லை அவன் என்ன சொன்னான்னு கேட்டால் தானே அடுத்து பதில் சொல்ல முடியும் இதை கரெக்டாக கிருஷ்ணர் கடைப்பிடிக்கிறார் என்ன புலம்புறையை புலம்பிக்க அடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கார் ஒரு வார்த்தை கூட கிருஷ்ணர் பேசலை ரெண்டாவது பேசுவார் லேசாக ரெண்டு வார்த்தை வச்சிருக்கி ஆரம்பிச்சிடுவோம் குறைவாக பேசாமல் இருப்பார் பேசாமல் இருந்து நான் வந்து உங்கள்கிட்ட சரணடைகிறேன் எனக்கு வந்து நல்லதை சொல்லுங்க நான் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் பெரிய துக்கத்தில் இருக்கேன் இந்த துக்கத்தில் வந்து நீக்கிறதுக்கு எனக்கு வழியே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் கிருஷ்ணர் பேச ஆரம்பிப்பார் துக்கத்திலிருந்து நீக்குவதற்கான வழியை சொல்லுங்கள் அப்படிங்க அதனால துக்கத்தை நீக்குவதுதான் பகவத்கீதையினுடைய நோக்கம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தில் பகவானுடைய அதாவது அர்ஜுனனுடைய பற்று சோகம் மோகம் இது விவரிக்கப்படுகிறது எல்லா மனிதர்களுக்கும் சோகம் வருகிறது சோகத்துக்கு பல காரணங்கள் உண்டு இங்கு வரக்கூடிய காரணம் பற்று பல காரணத்தினாலும் சோகம் வரும் இந்த பற்று நாள் வரக்கூடிய சோகம் நல்லதையும் முடுக்கும் இவனுக்கு இங்கே முதல்ல மோகத்தை கொடுத்து கீதா உபதேசம் இவனுக்கு கிடைத்தது இதுதான் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய சாரம் பொதுவாக கீதை வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷதங்களின் சாரம் சொல்லப்படுகிறது வேதத்தினுடைய சாரம் மனித மனங்களின் துயரத்தை மயக்கத்தை போக்குவது பகவத்கீதை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை போதிப்பது கீழை எது தர்மம் எது அதர்மம் என்பதை போதிப்பது கீழே எது நல்லது எது கெட்டது என்பது போதிப்பது கீழை எது உண்மை எது பொய் எது இந்த புரபஞ்சத்தில் இந்த அந்த சராசரங்களில் நமது வாழ்க்கையில் உண்மை தத்துவம் எது பொய்யான தத்துவம் எது அழியா தத்துவம் எது தத்துவம் எது என்பதை போதிப்பது கீழே இது கீதையினுடைய சாரம் கர்மயோகம் பக்தி யோகம் ஞானயோகத்தையும் போதிப்பது மனித முயற்சியின் இறைவனுடைய அனுகிரகத்தையும் நற்பண்புகளையும் போதிப்பது நம்மை பற்றியும் இறை தத்துவத்தை பற்றியும் இரண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி போதிப்பது இது பகவத்கீதை இதில் முதல் அத்தியாயத்தில் போர்க்களத்தில் வர்ணனை இதில் துரியோகனுடைய பயம் காட்டப்படுகிறது அவருடைய வீக்னஸ் காட்டப்படுகிறது ஏன்னா ஒரு தர்மம் இல்லை பிறகு இவர்களுடைய உற்சாகம் காட்டப்படுகிறது பிறகு அர்ஜுனனுடைய பற்று பற்றின் விளைவாக துயரம் துயரத்தின் விளைவாக குழப்பம் மயக்கம் முதல் காட்டப்பட்டது இரண்டாவது அத்தியாயம் சாய்கிய யோகம் அந்த அத்தியாயத்தில் தத்துவ விஷயங்கள் வரையறுக்கின்றன முழு சாரமும் வரையறுக்கிறது அங்கு பகவான் தான் பேசுவார் அங்கு அந்த அத்தியாயத்தை நம்ம அடுத்த அந்த ஜோகத்தில் நம்ம